अधिगत रर्थकामान निखिल அபகமரோயை அதிகபரம காலஜ ஜன சுோலோ வர வர முனித்தைரஸ் மே நிமேபாரியோயே அட்வொகேட் ஸ்வீ குருவியினுடைய தலையில பனங்காய வச்சிருக்கார் அவரே அதை தெரிவித்து விட்டார் இது ஒரு சேலஞ்சு திருவாயு மொழியினுடைய அர்த்தத்தை ஒரு நிமிஷத்திலையும் சொல்லலாம் ஒரு மணி காலத்திலையும் சொல்லலாம் ஒரு நாளெல்லாம் சொல்லலாம் ஒரு மாசம் முழுக்க சொல்லலாம் ஒரு வருஷம் முழுக்க சொல்லலாம் நூறு வருஷமானாலும் சொல்லலாம் அந்த மாதிரி நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த அர்த்தத்தை சங்கிரகித்து காட்டியிருக்கிறார்கள் சுருக்கமாகவும் சொல்றதுக்கும் விரிவாகவும் சொல்றதுக்கும் அபாரமாக காட்டியிருக்கிறார்கள் விரிவாக சொல்லணும்னா சாதாரணமாக பேச்சாளர்களிடையே ஒரு கருத்து விரிவாக சொல்லணும்னா சிரமமே இல்லை சுருக்கமா சொல்லணும்னா சிரமம் ஒரு பேச்சாளனை பார்த்து எங்க சபையில நீங்க வந்து ரெண்டு மணி காலம் உரையாற்ற வேண்டும் உமக்கு அதற்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்னா இது இப்பவே சொல்றேன்னா அஞ்சு நிமிஷம் உரையாற்ற வேண்டும் அதுக்கு இப்பவே சொல்ல முடியுமாண்ணா இல்லை இன்னும் ரெண்டு மாச காலம் ஆகும்னா நான் ஆக அஞ்சு நிமிஷம் சொல்லணும்னா இருக்கிற சாரத்தை எல்லாம் எடுத்து சாரமான வார்த்தையாகத்தான் சொல்லணும் அவ திருவாயுமொழியினுடைய சாரம்னு சொன்னா சுருக்கமாகச் சொல்லணும்னா இதுக்கு சமப்படுத்தல நம்முடைய ஆச்சாரியர்கள் மிக சுலபமாகவே காட்டியிருக்கிறார்கள் இதுல அடியனுக்கு கிடைத்திருக்கும்படியான ஒரு பரம பாக்யம் இந்த சபைக்கே அருளிச்செயலரங்கம் அருளிச்செயலரங்கம்னு பேரு இந்த அருளிச்செயல் அரங்கத்துல அரங்கன் அருளிச்செயலை பத்தி பேசணும்னு நியமிச்சிருக்காரு ஏன்னா திருவாய்மொழிக்கு என்ன வைபவம்னா ஆயிரம் பாசுரங்களும் ஆறு விஷயம்னு காட்டுகிறார்கள் என்னால் அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய பட்டருடைய திருவாக்கு வாந்தளும்ோலை மதிலரரங்கரு வண்புகழ்மேல் அந்த தமிழ்மரகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் ஆயிரம் பாசுரங்களும் ஆருடைய புகழ் மீது இருக்கிறது என்னால் மதிலரங்கர் வண்புகழ்மேல் ஆக திருவரங்கத்தம்பெருமானுக்குத்தான் திருவாயுமொழி ஆயிரம் பாசுரங்களும் ஆனால் பார்க்கிறோம் திருமோகிற்குன்னு பத்து பாசுரம் இருக்கு திருவேங்கடத்துக்குன்னு பத்து பாசுரம் இருக்கு திருமாதிரஞ்சோளமலைக்குன்னு பத்து பாசுரம் இருக்கு நவ திருப்பதிகளுக்கும் பாசுரம் இருக்கின்றன மலையாள திவ்விதேசங்களுக்கெல்லாம் பாசுரம் இருக்கின்றன இப்படி திருக்குடந்த ஆறாவதனுக்குன்னு பாசுரம் திருக்குறங்குடி எம்பெருமானுக்குன்னு பாசுரம் வானமாவல பெருமாளுக்குன்னு பாசுரம் இப்படி பேருக்கும் பாசுரங்கள் இருக்கிற போது மோ திருவரங்கத்துக்கு மாத்திரம்தான் பாத்து பாசுரம்னு சொல்லுகிறாரே இது பட்டருடைய திருவாக்கிப்படி அமைந்திருக்கிறதே இது பொருத்தமா படலையே அப்படின்னு கேட்டார்கள் அங்கதான் தெரிவித்தார்கள் பாசுரம் முழுவதும் திருவரங்கத்தெம்பெருமானுக்குதான் அந்த திருவரங்கத்தெம்பெருமானுடைய ஸ்ரீபண்டாரத்திலிருந்து இது இந்த சன்னிதிக்கு இது இந்த சன்னிதிக்கு இது இந்த சன்னிதிக்கு என்ன எடுத்துக் கொடுக்கிறார் போலே திருவேங்கடத்துக்கு இவைபத்துவம் திருமோகூருக்கு ஈத்தபத்திவை என்ன திருவரங்கத் தெம்பெருமானுடைய பாசுரத்தை எடுத்து தான் கொடுத்திருக்கா அப்ப திருவாய்மொழி ஆயிரம் பாசுரங்களும் திருவரங்க தெம்பெருமானுடையது ஆக அரங்கனுடைய அருளிச்செயல் இது அருளிச்செயல் அரங்கம் சொல்லப்போறது அரங்கன் அருளிச்செயல இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நியமித்திருக்கிறார்கள் சட்டரி புரேக்கையேவ கமலாபதி திவ்ய கவிகி மதுர கவிரியதாச்சின்முனி முக்கிய கவிகி எதிகுலபுங்கவசிய ரங்கசுதவிராட் வரவரயோகிணா வரதராஜகவி ஸ்ரீசைலேசாஷ்டகம் அற்புதமானஅமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமானரிபுரேக்கையேவ கமலாபதி திவ்யகவி கமலாபதி சாட்சா பெருமான் அவனுடைய திவ்யக் கவியாய் அமைந்திருக்கிறவர் ஒருத்தருதான் ஆர்னு கேட்டா நம்மாழ்வார் ஒருத்தருதான் ஷடகரிப்பு ரேகையேவ கமலாபதி திவ்ய கவி ஆக நம்மாழ்வாருடைய கவிக்கு சமானமாக பகவத் விஷயத்தை பாடக்கூடியவர்கள் ஆறும் கிடையாது அதனால்தான் ஆழ்வார் தாமே தெரிவித்திருக்கக்கூடிய திருவாக்கு ஏற்கும் பெரும்புகள் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும் புகழ் குருகூர் சொன்ன ஏற்கும் பெரும்புகழ் ஆயிரத்தி பத்தும் ஏற்கும் பெரும்புகள் சொல்ல வல்லார்க்கு என்று காட்டுகிறார் ஆக பெரும்புகர் யாருக்கு ஏற்கும்னா வானவரீசன் கண்ணனுக்குத்தான் ஏற்கும் பெரும்புகள் எந்த பிரமாதாவுக்கு ஏற்கும்னா நம்மாழ்வாருக்குத்தான் ஏற்கும் பெரும்புகள் எந்த பிரமாணத்துக்கு ஏற்கும்னு சொன்னா பெரும்புகள் திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தத்துக்குத்தான் ஏற்கும் அதே மாதிரி இந்த பெரும்புகள் ஏற்கக்கூடிய சுவாமிகள் ஆறு கேட்டா அத்தியாபக சுவாமிகள் ஏற்கும் பெரும்புகள் சொல்ல சன்மமே காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி ஏற்கும் பெரும்புகழ் போது அத்தியாபக சுவாமிகளை அப்படி போற பொதிய கொண்டாடினார் ஒரு உபன்யாசத்துல அப்படி பார்க்கிற பொழுது ஏற்கும் பெரும்புகள் தென்குருகூர் சடகோபன் ஏற்கும் பெரும்புகள் ஆயிரம்னு காட்டப்படுறது அதனால்தான் கம்பர் தம்முடைய அற்புதமான பாசுரமாக காட்டியிருக்கிறார் தேவில் சிறந்த திருமார்க்கு தக்க தெய்வ கவிஞன் பாவில் சிறந்த திருவாய்மொழி பகர் பண்டிதனே ஆக என்ன காட்டுகிறார் என்னால் தெய்வத்துக்குள்ளே சிறந்தவன் சாட்சாத பெருமானான திருமால் அதே மாதிரி பாசுரங்களுக்குள்ளே சிறந்தது திருவாய்மொழி அந்த பாசுரங்களை பாடினவர்களுக்குள்ளே சிறந்தவர் நம்மாழ்வார் அதனால்தான் மணவாளிகள் குண்டோ வைகாசி விசாகத்துக் கொப்புருநாள் உண்டோ சடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக் கொப்பு தென்குருகைக்குண்டோ ஒருபாரு தண்ணில் ஒக்குமோர் வைகாசி விசாகத்துக்கு சமானமான திருநக்ஷத்திரமே எதுவும் கிடையாது சடகோபனான ஆழ்வாருக்கு சமான ஆழ்வாரே ஆறும் கிடையாது திருவாய் மொழியாகிற திவ்யகிரந்தத்துக்கு சமானமான பிரபந்தமே மத்தொன்னு கிடையாது அழ்வாருடைய திருஓவத்தாறு திவ்யக்ஷேத்ரமாய் அமைந்திருக்கக்கூடிய திருக்குறுகூருக்கு சமானமான திவ்யக்ஷேத்திரமே ஏதும் இல்லைன்னு காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட திருமார்க்கத்தக்க தெய்வ கவியாய் அமைந்திருக்கக்கூடியது குருகூர் புனிதன் இன் கவி சொல்லப்படுகிறது ஆக வேதத்தின் முன் செல்க பரம்பொருள் தொல்லமீ மூல பரஞ்சுடர் தொல்லமூல பரஞ்சுடர்னா சாட்சாத பெருமான் அவன் எங்கெல்லாம் போவான் விரிஞ்சன் முதலானோருக்கு முன்னால் போயிடுவான் பிரம்மா என்ன பரமசிவனார் என்ன இந்திரன் என்ன இவாளுக்கெல்லாம் முன்னால தாண்டி போயிடுறான் அதே மாதிரி வேதத்தின் முன் செல்க வேதத்துக்கு முன்னாலே செல்ல முடியும் ஆனால் எங்கள் புரிது குருகூர் புனிதன் கவி அதனுடைய ஒரு பாதத்துக்கு முன்னால அந்த சொல்ல மூல பரஞ்சொடரால போக முடியுமானா முடியவே முடியாது குருகூர் புனிதன் கவி முன்னால போகா அவர் பின்னால்தான் அந்த கவியின் பின்னால்தான் தொல்ல மூல பரஞ்சொடரான எம்பெருமான் தான் செல்லுவான்னு காட்டப்பட்டிருக்கிறது அப்படி அந்த குருகூர் புனிதனின் கவி அது என்ன ஒசத்தி எத்தனையோ கவிகள் இருந்தார்கள் அழ்வாருக்கு முன்னாலே ஆயிரம் கவிகள் போருமாயித்து மதுரை தமிழ்ச் சங்கத்தாருடைய வச்சனம் அழ்வாருக்கு முன்னாலே எத்தனை பேர் அமைந்திருந்தார்கள்னா ஆயிரம் கவிகள் போருமாயிற்று ஆயிரம் ஆயிரம் கவிஞர்கள்லாம் இருந்தார் அவர்களுடைய கவிகளோடு கடலோசையோடு வாசி இல்லைன்னு காட்டியிருக்கார் அவருடைய கவிதைகள் என்ன கடலோசை என்ன ரெண்டும் சமானம்தான் ஏனென்றால் ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான் திருவாய்மொழி பாசுரங்களுக்கு இருக்கக்கூடிய வைபவம் மத்தொன்னுக்கும் இல்லை அதனால்தான் பிள்ளப்பெருமாளையங்க ஆச்சரியமாக காட்டீர்கள் மறைப்பார் கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து அற்புதமாக எம்பெருமான் தான் ஒரு திருப்பாற்டலை கடைந்திருக்கிறான் வங்கக் கடல் அடைந்த மாதவனை கேசவனைனு ஆண்டாவுடைய திருவாக்கு ஆகா அந்த எம்பெருமான் தான் சமுத்திரமதனம் பண்ணினான் அழ்வாரும் சமுத்திரமதனம் பண்ணினார் அந்த எம்பெருமான் தான் பண்ணின சமுத்திரமதனம் ஷீராப்தியைக் கொண்டு அதுல மந்திரமலையைக் கொண்டு அதுல வாசுகி நானாகச் சுத்தி ஆறாத போரில் அசுரர்களும் தானுமாய் காராறு வரநட்டு நாகம் கயிறாக பெறாமல் தாங்கி கடைந்தான் அந்த எம்பெருமான் கடைந்தான் அதுல ஒரு அமிர்தம் வந்தது அந்த அமிர்தம் மாத்திரமா வந்தது முதல்ல அதுல ஆரம்பமே எது வந்ததுன்னு கேட்டா அழகால விஷம்னா வந்தது ஆக எம்பெருமான் கடைந்தான் அப்படி கடைந்த போது என்ன வந்ததுன்னா அழகால விஷம் வந்தது ஆனால் ஆழ்வார் தன்னுடைய திருநாவின் மந்திரத்தால் கடைந்து தன்னுடைய திருநா என்னும்படியான நம்மாழ்வார்க்குதான் பேரு ஆக அந்த நம்மாழ்வார் தன்னுடைய நாவ இட்டு அற்புதமாக கடைந்தார் எதற்கடைந்தார்னா மறைப்பார் கடலை கடைந்தார் வேதமாகிற சிராப்தியை தான் மசனம் பண்ணினார் அதிலிருந்து வந்ததான அமிர்தம் இருக்கிறதே அற்புதமான அமிர்தம் ஆக எம்பெருமான் கொடுத்ததான அமிர்தம் எம்பெருமான் கடைந்து வெளிப்பட்டதான் அமிர்தம் அது எப்படிப்பட்ட அமிர்தம் பந்தகமான அமிர்தம் பந்தகமான அமிர்தம் சொன்ன அவரவர்களை சம்சாரத்திலே கட்டுப்படுத்தக்கூடிய அமிர்தம் தேவர்கள் அமுதத்தை பெற்றார்கள் இந்த அமுதத்தினால என்ன லாபம்னா அவா ரொம்ப நாள் சாவாமருந்தாக இருந்தது சம்சாரத்தை பூண்கட்டி அந்த அமிர்தத்தை பூஜித்தேன் எனக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு இந்த தெய்வத்தாலேயாவது நான் அமிர்தம் பூஜித்தேன் மோட்சம் பெற்றேன்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது ஆனால் அழ்வாருடைய அமிர்தம் பக்தாமதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சகஸ்த சாஹோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் ஆக அழ்வார் கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தம் பக்தாமிருதம் பக்தாமிருத்தம்னு சொல்றது அந்த பக்தாமிருதத்தை ஆறார் பருகுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுனா மோட்சம் கிடைக்கிறது முடிப்பான் சொன்ன திருவேங்கடத்து கிவபத்தும்னு காட்டார் ஆக சண்மத்தை முடிப்பதற்காக நம்முடைய பிறவிய முடிப்பதற்காக எம்பெருமானுக்காக அழ்வார் தெரிவித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவாக்கான வழியாலே ஆக எம்பெருமானுடைய அமிர்தம் அதனால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது அழ்வார் கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய அமிர்தம் மறைப்பார் கடலை திருநாவின் மந்திரத்தால் கடைந்து குறைப்பார் படுத்தி தமிழ் ஆயிரத்தின் சுவை அமுதம் கரைப்பாம்பனை பள்ளியான் அன்பர் ஈட்டம் கழித்து அருந்த நிறைப்பான் கழலன்றி சன்ம விடாய்க்கு நிழலில்லையே இந்த ஜென்மம் இதனால் நாம் விடாய்த்து கிடக்கிறோம் அத்தனை சிரமப்பட்டு இருக்கிறோம் இந்த சன்ம இந்த களைப்புக்கு எது நிழல்னு சொன்னா அழ்வாருடைய திருவழித்தாமர்கள்தான் நிழலே ஒழிய மத்தொன்னும் நிழலாக இதனை சொல்ல முடியாது அப்படி அமைந்திருக்க கூடிய அழ்வார் அவிலட்சணமாக மோசகமான அமிர்தத்தை தான் கொடுத்திருக்கிறார் அப்படி அமைந்திருக்கக்கூடிய அந்த மோசகமான அமிர்தத்துக்கு என்ன பெயரிட்டார் திருவாய்மொழி திருவாய் நாம சொல்றோம் நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள் நாதமுனிகள் திருவாய் மொழி என்று திருநாமன் சாத்தினார் ஆனால் இந்த திவ்ய கிரந்தத்தை அனுகிரகித்தவரான ஆழ்வார் தான் என்ன திருநாமன் சாத்தினார் என்னால் பல திருநாமங்கள் இந்த திருவாய் மொழியாகிற திவ்ய கிரந்தத்துக்கு ஆழ்வார் தாமே சாதித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம் திருவங்கை ஒரு அற்புதமான பெயர் தம்மத்தானே தெரிவித்துக் கொள்ளும்படியான வார்த்தை செங்கணாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் உன்னுடையா எங்களீசன் எம்பிரானை இருந்தமிழ்னோர் புலவன் மங்கையாழன் மண்ணுதோல்சீர் வண்டரைதார் கலியன் செங்கையாழன் செஞ்சொல் மாலை வல்லவர் தீதிலரே இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் இதுல என்ன தெரிவித்துக் கொள்ளுகிறார் தம்மை என்னால் இருந்தமிழ்நோர் புலவன் இருந்தமிழ் இருந்தமிழ்நூர் புலவன் சொல்றார் இருந்தமிழ்நூல்னா பறந்திருக்கக்கூடிய தமிழ் கிரந்தங்களுக்குள்ளே புலவராயந்திருக்கக்கூடியவர் அதனால்தான் நெஞ்சை கெருள்கடி தீபம் அடங்கான இடம் பிரிவின் அஞ்சுக்கு நலவுமுதம் தமிழன் நூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியமாய் அமைந்திருக்கக்கூடிய அற்புத பிரபந்தங்களை எல்லாம் பாடினார்னு அர்த்தம் சொல்லிடலாம் ஆனால் திருமங்கையாழ்வாருக்கு என்ன வைபவம்னா நம்ம சம்பிரதாயத்துல ஒரு கிரந்தத்துக்கும் புலவர்கள் இருக்கிறார்கள் திருப்பாவை புலவர் எம்பெருமானாருக்கு திருப்பாவ ஜியர்னு பேரு அவரை திருப்பாவ புலவர்னு சொல்றோம் திருநெடுந்தாண்டக புலவர் பராசரபட்டருக்குநெடுந்தாண்டக புலவர் அதேமாதிரி திருவாய்மொழி புலவர் ஆரச் சொல்லணும்னா திருமங்கையாழ்வாரச் சொல்லணும் அப்ப திருவாய்மொழி புலவர்னு ஆரவரச் சொன்னார்ன்னா அவர் தாமே தெரிவித்துக் கொள்ளுகிறார் இருந்தமிழ்நூற் புலவன்னு அங்கதான் கேட்டார் இருந்தமிழ்நூற் புலவன் தன்னை சொல்லிட்டார் அதுக்கு திருவாய்மொழி புலவன் என்னமா அர்த்தமாகும்னு கேட்டார் ழ்வாருடைய பாசுரம் திருவாட்டாற்று எம்பெருமானுக்காக அச்சரிமா பாசுரம் பாடினார் அருள் பெருவார் அடியார்தம் அடிய நேர்க்கு அழியான் அருள் தெருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் பெருமான் ஞானத்து இனிப்பிறவியான் வேண்டேன் மருளொழி மடனெஞ்சே வாட்டாற்றான் அழிவணங்கே அற்புத பாசுரம் இந்த பாசுரத்தில் அழ்வார் காட்டக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது என்னெஞ்சத்துள்ளிருந்து இங்கிருந்தமிழ்நூல் இவை மொழிந்து பெருமான் எனக்குள்ளே இருந்தான் இருந்தமிழ் நூலை சொன்னான் இருந்தமிழ் நூலைச் சொன்னான்னு ஆழ்வாருக்குள்ளே எம்பெருமான் எழுந்தொருளி இருந்தமிழ் நூலாய் அமைந்திருக்கக்கூடிய திருவாய்மொழியை சொன்னான் என்ன ஆழ்வார் தாமே காட்டியிருக்கிறபடியாலே என்மிழ்நூல் இவமொழிந்துன்னா இருந்தமிழ்நூல் என்ற சப்தத்துக்க திருவாய்மொழியே அர்த்தம் அப்படிப்பட்ட திருவாய்மொழியிலே புலவராய் அமைந்திருக்க கூடியவர் திருமங்கி ஆழ்வார் ஆக ஆழ்வார் தம்முடைய திருவாய்மொழிக்கு தான் திருநாமன் சாத்தினார் இருந்தமிழ்நோல் மற்றொரிடத்துல பண்ணாறு பாடல் இன்கவிகள் யானாய் தன்னைத் தான் பாடி தென்னாவென்னும் என்னம்மான் திருமாலிரும் சோலையானே திருமாலிரஞ்சோளமல பெருமாள் அவர்தான் இந்த பாசுரங்களை பாடினார் அந்த இடத்துல வியாக்கியான அற்புதமாக காட்டியிருக்கிறார் இவருடைய முக்கோட்டை இருக்கிறபடி வியாக்கியான ஈட்டில் காட்டுறார் இவருடைய இவர்னா அழ்வாருடைய முக்கோட்டை முக்கோட்டைன்னு வார்த்தை முக்கோட்டை என்னது அங்கு அரும்பதில் காட்டுறார் முக்கோட்டை மூக்க கோட்டம் மூக்க கோட்டம் அரும்பதம் காட்டுறார் மூக்க கோட்டம்னா என்ன இப்ப டீகா டூக்காமபேட்சத்தை வேடிக்கையா சொல்லுவார்கள் ஆக முக்கோட்டை சொன்னார் முக்கோட்டைனா மூக்க கோட்டம் மூக்க கோட்டம் கோட்டம் அவளுடைய கோயில் ஆக ஆழ்வாருடைய மூக்காம்பிகை கோயில் திருமாதிரோலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நாள்ல கவி பாடுறவாள் எல்லாம் என்ன பண்ணுவான்னா கவிதா சாமர்த்தியம் நன்றாக வர வேண்டும் என்பதற்காக மூக்காம்பிகை மூக்காம்பிகை என்னும்படியான தேவத்தையின் போய் பிரார்த்தித்து அந்த கவிதா சாமர்த்தியத்தை பெறுவார்கள் ஆனால் பரமஸ்ரீ வைஷ்ணவர்கள் எதற்கும் இது ஒரு போக மாட்டார் எது வேணும்னாலும் அவர்களுக்கு எம்பெருமான் தானே ஒழிய வேற ஒன்னும் கிடையாது எது போலன்னா எங்க தேவ பெருமாள் மாதிரி அது எப்படி சொல்றேன்னா ஸ்ரீ ஜெயந்தின்னாலும் தேவப்பெருமாளுக்கு தான் புறப்பாடு ஸ்ரீராமநவின்னாலும் தேவப்பெருமாளுக்குதான் புறப்பாடு அந்த கண்ணனுக்கும் சக்கரவர்த்தி திருமூகனாருக்கும் அவ்வளவு வைபவமான புறப்பாடே கிடையாது ஆக எந்த எம்பெருமானுக்கா இருந்தாலும் தேவப்பெருமாள் சன்னதிக்குள்ள எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானுடைய திருநட்சத்திரமோ அழ்வாராச்சாரியாவுடைய அமைந்திருக்க கூடியவர் பெருமான் தான் ஆக எதற்காகவும் மத்தையோர போவது கிடையாது அதே மாதிரி ஆக ஸ்ரீராம நவமி என்னாலும் தேவ பெருமாள் தான் உற்சவம் கண்டுவர் ஸ்ரீ ஜெயந்தி என்னாலும் தேவ பெருமாள் தான் உற்சவம் கண்டுள்ளுவார் அதே போல நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேருக்கும் இவாளுக்கு எது வேணும்னாலும் எம்பெருமானத்தான் கேட்கணும் இவா அபாரமா படிப்பு வேணும்னா படிப்புக்கு கல்விக்கு அதிதேவத்தை சரஸ்வதி அவளை பிரார்த்திங்கோன்னு எந்த ஸ்ரீ வைஷ்ணுவாளு சொல்றது இல்ல என்ன பிரார்த்திக்கிறான் எப்பெருமான இடத்துல போய் பிரார்த்திக்க வேண்டியதுதான் இன்னொன்னு வேணும்னா எம்பெருமான போய் பிரார்த்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு தெரிவித்திருக்க கூடிய திருவாக்கமைந்திருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுது ஆழ்வாருக்கு மூக்காம்பிக்கைனா தனியா அங்கெல்லாம் போவரா அதெல்லாம் ஒரு தத்துவமாகவே அழ்வார் திருவள்ளம் பத்துவது கிடையாது ஆனபடியாலே அழ்வாருடைய மூக்க கோட்டம் என்னால் திருமாவிர்சோளமலப் பெருமாள் தான் இது என்னமா தெரியறதுனா யானாய் தன்னைத்தான் பாடித்தன்னாவென்னும் நம்மான் திருமாளிரும் சோலையானே நானாக தான் தன்னை கீர்த்தித்தம்மா என்ன காட்டுகிறாரே அப்படி தன்னை தானே பாராடி கொண்டான் பெருமான் அதனால அமைந்து அதனாலே அழ்வாரா இருந்தாலும் கூட அது எம்பெருமானுடைய பாசுரங்கள்னு தெரிவிக்கக்கூடியது அப்படி பார்க்கிற பொழுது அழுவார் அப்படி பண்ணாறு பாடலின் கவிகள் யானாய் தன்னை தான் பாடி அந்த திருவாய்மொழிக்கு பண்ணாறு பாடல் பண்ணாறு பாடல் என்று தான் தெரிவிக்கிறார் கடைசியில பரிபூர்ணமாக தெரிவிக்கக்கூடியது கேழில் ஆயிரத்தி பத்தொன்பல்ல கேழில் ஆயிரம் சொல்றார் திருவாய்மொழிக்கு அதே மாதிரி கடைசியில பூர்த்தி பண்ணுகிற அவாவிலந்தாதி அவதி இப்படி பார்க்கிற போது திருநாமங்களை இதற்கு சாத்தியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட திருவாய்மொழியாக சொல்லிற்றாயிருக்கக்கூடிய அர்த்த விசேஷம் என்னன்னா ஆச்சாரியம் என்கிற கிரந்தத்தில் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அவரை போல ஆராய்ச்சி ஆறாலையும் பண்ண முடியாது எந்தூனிவர்சிட்டியும் அவருக்கு பிஹெச்டி யோகியத்தை இல்லை இன்னைக்கு அவ்வளவு அற்புதமான கிரந்தம் இது சம்சார மண்டலத்துல சம்சார மண்டலத்துல பரமபதத்து வரைக்கும் போனாலும் ஆச்சாரிய ஹதயத்துக்கு சமானமான ஒரு கிரந்தம் எதுவுமே கிடையாது ஏன்னா பிரமாணங்களையே சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து அற்புதமாக ஆழ்வாருடைய திருவுள்ளத்தில் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை அற்புதமாக காட்டிருக்கிறார் ஆழ்வார் தாயாகப் பாசுரம் பாடுறாரே அதுக்கு என்ன அர்த்தம் மகளாக பாசுரம் பாடுறாரே அதுக்கு என்ன அர்த்தம் தோழியாக பாசுரம் பாடுறாரே அதுக்கு என்ன அர்த்தம் ஆழ்வார் தாமான தன்மையிலே எந்த நிலையிலே பாசுரம் பாடுறார் எந்த நிலையிலே ஆழ்வாருக்கு என்னென்ன பாவம் அமைந்திருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் ஆழ்வார் தூது விடுகிறாரே ஒரு ஒரு தூதுக்கு என்ன வித்தியாசம் அதனையும் காட்டும்படியான விஷயம் திருவாய்மொழியினுடைய மொத்தமான வாக்கியார்த்தம் என்ன அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு ஒரு பத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அதுக்கு ஒரு அர்த்தம் மொத்தமான திருவாய்மொழி பிரபந்தத்தில் ஒரு ஒரு பதிகமாக இருக்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம் என்னொன்னையும் தனித்தனியாக குருகுறே அதுக்கு என்ன பறவைகளாக சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் இத்தனையும் தெரிவித்துவிட்டு ஒரு ஒரு பத்தலையும் அனுபவித்த திருக்கல்யாண குணம் என்ன பெற்ற பேரு என்ன ாருக்கு பண்ணும்படியான உபதேசம் என்ன இது அனைத்தையும் காட்டியிருக்க கூடிய விஷயம் ஆக திருவாய்மொழியை பத்தி ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் ஒர்க் சொன்னா அது அற்புதமாக ஆச்சாரியமாக திவ்ய கிரந்தம் தான் அமைந்திருக்கிறது அந்த கிரந்தத்துல திருவாய் மொழியினுடைய தாத்பரியம்சங்களை எல்லாம் பலவிதமாக அழ்வார் தாம் காட்டி கொடுத்திருக்கிறார் எப்படி எல்லாம் காட்டிக் கொடுத்திருக்கிறார்னா முதல்ல அழ்வார் நாலு கிரந்தங்கள் காட்டியிருக்கார் நாலு கிரந்தங்களும் இவற்றுக்கு மந்திர விதி அனுசந்தானங்களோட சேர்த்தி அழ்வார் சாதித்திருக்கக்கூடியது நாலு வேத சாரமாக அமைந்திருக்கக்கூடிய நான்கு கிரந்தங்கள்னு காட்டப்படுகிறது இயற்பா மூன்றும் வேத திரயம் போலே பன்னார் பாடல் பண்புறை இசைகள் வேதம் போலே இயற்பா மூன்று இயற்பாவில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆழ்வாருடைய திவ்ய கிரந்தங்கள் மூணு திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி இந்த மூணு எப்படிப்பட்டதுன்னா இயற்பா மூன்னும் வேதத்ரயம் போலே மூன்று வேதமாக அமைந்திருக்க கூடிய விஷயம் வேதத்திரயம் போலேன்னு காட்டினார் பண்ணாறு பாடல் ஏற்கனவே சொன்னேன் பண்ணாறு பாடல் அழ்வாருடைய திருவாய்மொழி கிரந்தம்னு இந்த திருவாய்மொழி கிரந்தம் பண்புற இசைகொள் வேதம் போலே பண்புற இசைகொள் வேதம் சாம வேதத்துக்கு பண்புற இசைகொள் வேதம்னு பேரு ஏனென்றால் அது பண்ணை ஸ்வரத்தை பிரதானமாக கொண்டிருக்க கூடிய வேதம் ருக்கு சாமத்தாலே சரசமாய் சோபத்தாலே பரம்புமா போலேன்னு காட்டார் ருக்வேதம்தான் சாமவேதமாக அப்படி பரிணமித்திருக்கிறது ரசமாக ஆகியிருக்கிறது ரிக்வேதத்தினுடைய உபரணம் தான் சாமவேதமாக அமைந்திருக்கிறது அதுல கோபத்தாலே பரம்புமா போலே அதுல ஸ்வர வித்தியாசத்தாலே பரம்பி கிடக்கிறது என்று காட்டியிருக்கிறார்கள் அதே போல திருவருத்தம் நூறு பாசுரங்கள் அதுக்கு சமானம் திருவாய்மொழியிலே நூறு பதிகங்கள் நூறு திருவாய்மொழிகள் என்ன எந்தெந்த திருவருத்த பாசுரம் என்னென்ன திருவாய்மொழி பதிகங்களாக அமைந்திருக்கின்ற ன கோத்து கோத்து கோத்து பெரியவர்கள் காட்டிக் கொடுத்தும்படிய மூன்று வேதங்களாக அமைந்திருக்கிறது பன்னார் பாடல் பண்புறை இசைகொள் வேதம் போலே திருவாய் மொழியானது சாமவேதாரமாக அமைந்திருக்கிறது என்று நாலு வேதசாரமாக தாம் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ट अयोजनमी सदायविप्रदायत सुर परपर नमस्कार लक्ष्मीनाथ सारंभाम नाथयाम मध्यम अस्मदाचार्य पर्यता वंदे परंपरा लक्ष्मीनाथ नाथ मुन याम पर्यत அடியனுடைய ஆச்சாரியன் பரியந்தமாக இருக்கக்கூடிய நாதமுனிகள் யாமு முனிகளை நடுவிலே கொண்டு அஸ்மது ஆச்சாரியன் வரையிலும் இருக்கக்கூடிய குரு பரம்பரைய வணங்கரேன்னு சொல்றாளே இது எத உபதேசித்த குரு பரம்பரை வேதம் சொன்ன குரு பரம்பரையா இத்தியாச புராணங்களை சொல்லிக் கொடுத்த குரு பரம்பரையா பாஞ்சராத்திரன் சொன்ன குரு பரம்பரையான்னா இல்ல ரகஸ்தியத்ரயன் சொன்ன குரு பரம்பரை திருமந்திர துவய சரமஸ்லோகங்களாகிற அந்த ரகசிய திரயத்தை அவலம்பித்திருக்கக்கூடிய குரு பரம்பரை ஆக திருமந்திரத் உபதேஷ்டாவுக்குத்தான் நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியத்துவ பூர்த்தினே சிவஜனபூஷணத்துல காட்டுறார் நேரே ஆச்சாரிய என்பது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசித்தவனை நேர ஆச்சாரியன்னு ஆறச் சொல்லணும்னா இந்த சம்சார மண்டலத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய கட்டை விடுவிக்க கூடியதா இருக்கிற திருமந்திரத்தை ஆறு உபதேசிக்கிறாரோ அவருக்குதான் நேரே ஆச்சாரியன் நேரே ஆச்சாரியன்னு சொல்லணும் அப்போ நம்முடைய குரு பரம்பரையே எதை அவலம்பித்து வந்ததுன்னா எம்பெருமான் தான் நரநாரனாய் இருந்து கொண்டு நாராயணாவதாரத்திலே நரனுக்கு தான் உபதேசம் பண்ணினான் பத்ரிகாசிரம கேத்திரத்திலே திருமந்திரத்தை அதேயம் பெருமான் விஷ்ணுலோகத்திலே துவயமந்திரத்தை பெரியபிராட்டியார் ஸ்ரீமகாலுமினாச்சியாருக்கு உபதேசம் பண்ணினான் அவனே ஸ்ரீ கிருஷ்ணனான திருக்கோலத்தோடே பார்த்த சாரசியம் பெருமானாக அர்ஜுனனுக்கு உபநியாசம் பண்ணினதுலோகம் மூன்றையும் தனித்தனியாக மூன்றிடங்களிலே மூன்று தனித்தனி வக்திகளுக்கு சொன்னான் ஒன்னு சுவாம்சபூதனான நலனுக்கு சொன்னான் மத்தொன்னு ஸ்வமஹிஷியான பிராட்டியாருக்கு சொன்னான் மத்தொன்னை ஸ்வஆஷ்டிதனான அர்ஜுனனுக்கு சொன்னான் அப்படி இருக்கிற பொழுது திருமந்திரம் கேட்ட நரன் ஆருக்காவது சொன்னானா துவயத்தை கேட்ட பெரிய விராட்டியார் ஆருக்காவது சொன்னாரா சரமஸ்லோகம் கேட்ட அர்ஜுனன் பெரியவர்கள் ஆச்சரியமாக காட்டினார்கள் இந்த மூன்று ரகசியத்தையும் திருவரங்க கஷேத்திரத்திலே பெரிய பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு பெரிய பிராட்டியாருக்கு உபன்யாசம் பண்ண பெரிய பிராட்டியார் விஸ்வசேனாழ்வானுக்கு உபன்யாசம் பண்ண அவர் आवावा उपदेश पड़ அழ்வார் நாகமுனளுக்கு உபதேசம் பண்ண இப்படி கிரமமாக நமக்கு வரக்கூடிய அற்புதமான குரு பரம்பரை தான் ரகசியத் திரயத்தை அவலம்பித்த குரு பரம்பரை அப்போ அழ்வார்களுடைய அருளிச்செயலில் எதை வைத்து சொல்ல வேண்டும் ரகசியத்தை தவிர மத்தொன்னை நம்முடைய ஆச்சாரியர்கள் தெரிவிக்க மாட்டார்கள் அதுதான் காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி அறியார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்களான பெரியவர்கள் இந்த திருமந்திர தவிர்த்தளை தாங்கள் காலக்ஷேபம் பண்ண மாட்டார்கள் போது போக்கமாட்டார்கள் சாதிச்சுட்டார் பிள்ளலோகாச்சாரியோ நம்முடைய ஆச்சாரியால் திருநெடுந்தாண்டு காலக்பம் சொன்னது இல்லையா திருப்பல்லாண்டு சொன்னது இல்லையா திருப்பா உபன்யாசம் பண்ணதில்லையா திருவாய்மொழி காலக்ஷேபம் பண்ணது இல்லையா எல்ல பண்ணீர்கள் இத்தையொழிய வேறொன்னால் காலக்ஷேபம் பண்ணி எறியார்கள் மத்தொன்னாலே காலக்ஷேபம் பண்ண மாட்டார்கள் சொல்றாளே என்ன அர்த்தம்னா திருநெடுந்தாண்டகன் சொன்னாலோ ரகசியத்யார்த்தந்தான் சொல்லுவார்கள் திருப்பாவ சொன்னாலோ ரகசியத்யார்த்தந்தான் சொல்லுவர்கள் திருப்பல்லாண்டு தெரிவித்தாலும் ரகசியத்யார்த்தந்தான் அமலநாதிபிரான் தெரிவித்தாலும் ரகசியத்யார்த்தந்தான் ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்கள் ஏதிலேயும் இது பிரணவார்த்தம் இது நமசப்தார்த்தம் இது நாராயணாய சப்தார்த்தம் இப்படித்தான் அவர்கள் அர்த்த விநியாசம் பண்ணுவர்களே ஒழிய மத்தொன்னாலே அர்த்த விநியாசம் பண்ணி அறியார்கள்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கிற பொழுது என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது என்னால் ஓங்காரார்த்தம் நமசப்தார்த்தம் நாராயணாய சப்தார்த்தம் இப்படி அமைந்திருக்கக்கூடியது ஓங்காரார்த்தம் நம சப்தார்த்தம் திருவிருத்திலே காட்டப்பட்டிருக்கிறது நாராயணாய சப்தார்த்தமாக காட்டப்பட்டிருக்கக்கூடியது பெரிய திருவந்தா திருவாசிரியத்திலே காட்டப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக பெரிய திருவந்தாதியிலே சரமஸ்லோகார்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தபடியாக திருவாயுமொழி எதைக் காட்டுறதுன்னா அற்புதமா அர்த்தம் காட்டிருக்கார் பிளலோகாச்சாரியர் சாரசங்கிரகம் சாரசங்கிரகம் ஒரு கிரந்தம் காட்டியிருக்க இந்த சாரசங்கிரகத்துல என்ன அர்த்தம் காட்டுறான் எடுத்து காட்டுகிறார் துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சாரசங்கிரகத்திலே துவயார்த்தம் துவயத்தினுடைய அர்த்தமானது தீர்கரணாக அப்படின்னு சொன்னது அப்படின்னா ஆழ்வாருடைய திருவாய் மொழிப்பாசுரங்கள் அனைத்தும் துவயார்த்தத்தை விவரிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது பத்து பத்துக்கள் யத்தில் இருக்கக்கூடிய பத்து பதங்கள் உன்னோட வந்து சேர்த்து சேர்த்து சேர்த்து அர்த்த விநியாசம் துவயார்த்தம் தீர்க்கசரணாகதி என்பது சாரசங்கிரகத்திலே ஆச்சரியமாக காட்டியிருக்கார் இந்த இடத்துக்கு மனோள மாமியுடன் பூர்ணமாக சாரசங்கிரகத்து அர்த்தங்களை எல்லாம் எடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார் ஆச்சரியமான விஷயம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது என்னால் அதுல துவயார்த்தம் தீர்கரணாக முதல் அமைந்திருக்கக்கூடியது ஸ்ரீ அப்பதித்துவம் ஸ்ரீமன்னுக்கு அர்த்தம் சொல்லணும் இது முதல் கொத்தாலே காட்டப்பட்டது அதுக்கு மேல நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமத்தே நாராயணா ஆயா நமஹ நாரா அயனா ஆயா நமஹா இப்படின்னு ஒன்னொன்னையும் காட்டியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல பத்தர்த்தமாக எடுத்து பிரித்து பத்து கொத்துக்களுக்கு வாக்கியார்த்தமாக அற்புதமாக காட்டியிருக்கிறார் இது ஒரு பிரக்ரியை அடுத்தது மற்றொரு பிரக்ரியையும் காண்பிக்கிறார் இது அர்த்த பஞ்சக இருக்கும். நம்பிள்ள ஈட்டல திருவாயுமொழியினுடைய அவதாரிகையான பிரவேசமான முதல் ஸ்ரீப்பதி மகாப்பிரவேசம் ஈட்டுக்கு அமைந்திருக்கக்கூடிய திருவாயுமொழி வியாக்கியான நம்பிள்ள ஈட்டுக்கு அமைந்திருக்கக்கூடிய அவதாரிகையை போல வேற எந்த கிரந்தத்துக்கும் அவதாரிக்க கிடையாது மகாப்பிரவேசம்னு பேர் மகாப்பிரவேசம்னா பெரிய நுழைவாயில் ஒரு பெரிய சன்னதிக்குள்ள நுழையரும் நேர சன்னதியில கர்ப்ப கிரகத்துல போயி போயிடுறது இல்ல முதல்ல பெரிய நுழைவாயில் இருக்கும் அடுத்தது நுழைவாயில் அடுத்தது மற்றொரு கோபுரம் இருக்கும் அதற்கு பிறகுதான் எம்பெருமான போய் சேவிக்க முடியும் அதே மாதிரியாக திருவாயுமொழியினுடைய அர்த்தங்கள் எல்லாம் தெரியணும்னு சொன்னா இந்த மூன்று நுழைவாயில்களை கடக்க வேண்டும் ஆக நம்பிள்ளை காலக்ஷேபம் சாதிக்கிறார் அப்படி சாதிக்கிற பொழுது முதல்ல தொடங்கினார் பல பேர் கோஷ்டியார் இருந்தார்கள் அத்தனை பேருக்கும் ஒரு தினம் பூர்ணமாக அவதாரிக்கை மிகப்பெரிய அவதாரிக்கை சாதிச்சு முடிச்சார் மறுநாள் பிரபந்தம் திவ்ய கிரந்தம் ஆரம்பிக்க வேண்டும் உயர்வர உயர்நலம் ஆரம்பிக்க வேண்டும் திருவுள்ளம் பத்தினார் அப்போ ஒரு நூறு பேர் கோஷ்டிக்கு வந்து சேர்ந்தான் நாங்க புதுசா வந்திருக்கோம் எங்களுக்காக ஒரு தினம் அவதாரிக்கு சொல்லக்கூடாதா அப்படின்னார் அப்ப மத்தோர் அவதாரிக்கை முன் அவதாரிக்கைக்கும் இரண்டாவது அவதாரிக்கைக்கும் அற்புதமான அர்த்தத்துல வேறுபாடு அப்படி காட்டி இருக்கிறார் அடுத்தது அது ரெண்டு மூணு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஐம்பது அறுபது பேர் வந்தார் அவளுக்கு என்ன பண்றதுன்னு அவா கேட்கிறார் எங்களுக்கு ஒரு தான் அவதாரிக்கை சொல்லலாமேன்னு சின்னதா சுருக்கமா ஒரு அவதாரிகை முதல் ஸ்ரீ அப்பதி இரண்டாம் அற்புதமாக அவதாரிகளை காட்டியிருக்கிறார் அதுல பல அர்த்தங்களை அப்படிப்பட்ட அர்த்த விசேஷங்கள்ல இருக்கக்கூடிய பாசுரங்களிலே திருவாய்மொழிகளிலே பல திருவாய்மொழிகள் எம்பெருமானுடைய பரஸ்வரூபத்தை சொல்லுகின்றன பல திருவாய்மொழிகள் ஜீவஸ்வரூபத்தை சொல்லுகின்றன பல திருவாய்மொழிகள் ஸ்வரூபத்தை சொல்லுகின்றன பல திருவாய் மொழிகள் சொல்லுகின்றன பல திருவாய் மொழிகளாக கூடியவை பல சொல்லுகின்றன இப்படி மற்ற திருவாய்மொழிகள் எல்லாம் பல பலன்னு சொல்லிட்டு இருந்தேன் எல்லாம் சொல்லல மீதி எல்லாம் இவற்றுக்கு காற்றூட்டுமா போலே அமைந்திருக்க கூடியவை மற்றவையின்னு தெரிவித்து இருக்கக்கூடிய ஆச்சரியமான சிறுவாக்கு அத எந்தெந்த சிறுவாய் எது எதுன்னு நம்பிள்ளையும் காட்டியிருக்கார் நாயனாரும் காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் அமைந்திருக்கிறது பரஸ்பரூபம் சொல்லுகிறது சிறுவாய்மொழி தனியன் பெரிய வங்கி நம்பி அருளி செய்த தனியன்னு காட்டியிருக்கார் மிக்க இறநிலையும் மெய்யாமுயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழ்நிச வேதத்தியல் குறுகையர்கோன் நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய யாழ்நிச வேதத்தியலாக அமைந்திருக்கக்கூடியது திருவாய்மொழியாகிற திவ்யகிரந்தம் இந்த திருவாய்மொழியாகிற திவ்யகிரந்தம் மிக்க இரநிலை ஓதும் மெய்யா உயிர்நிலை ஓதும் தக்க நெறியோதும் தடையாகித் தொக்கியலும் உள்வினை ஓதும் வாழ்வு அதனை ஓதும் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஆக இந்த அர்த்த பஞ்சகம் இதனுடைய ஜானம் இருந்துட்டுன்னா மற்றொரு ஜானம் வேண்டியதே இல்லை இந்த ஜானம் இல்லன்னா வேற எந்த ஜானம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது பிராப்தத்த பிரம்மணோ ரூபம் பிராப்தச்ச பிரத்யேகாத்மனா பிராப்தியுபாயம் பலம் பிராப்தே தா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலாவேத தேத்திகாச புராணக்காக முனையஸ்ட மகாத்மானா வேத வேதார்த்த வேதினகா எந்த மதமாயிருந்தாலும் எந்த பிரபந்தமாயிருந்தாலும் எந்த பிரமாணமாயிருந்தாலும் முதல்ல சொல்ல வேண்டியது பிராபியஸ்த பிரம்மணோ ரூபம் பகவான் எப்படி இருப்பான்னு தெளிவாக காட்டிவிட வேண்டும் உள்ளபடி காட்ட வேண்டும் பிராப்தாவாய் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உள்ளபடி காட்ட வேண்டும் அடைவதற்கு உண்டானதான மார்க்கம் என்ன வழி என்ன என்பதை காட்ட வேண்டும் அடையவிட்டாமல் தடுக்கக்கூடிய தடை என்ன என்பதை காட்ட வேண்டும் அடைந்தால் அனுபவிக்கும் பலன் என்ன என்பதை காட்ட வேண்டும் இதை சொல்லாத இருந்ததேயானால் இதுல அர்த்தங்கள் சரியா இல்லைன்னா அந்த பிரமாணத்தை ஒதுக்கிவிடலாம் அந்த கிரந்தத்தையே ஒதுக்கிவிடலாம் இது மொத்தம் எதை அவலம்பித்திருக்க வேண்டும் என்றால் றிந்தவர்கள் वेदा வேதாந்தார்த்தங்களை எறிந்தவர்கள் மகாத்மாக்களாக அமைந்திருக்க கூடியவர்கள் இப்படித்தான் அர்த்தத்தை காட்டுகிறார்களே ஒழிய மற்றொருபடியாக அர்த்தம் காட்டுவதில்லை இந்த அர்த்தத்தை விசத விசத விசதமாக அறிந்தவர்களுள் தலைவர் இவராயிற்று அழிவாரப்பற்றி நம்மளை ஈட்டனுடைய ஆரம்பத்திலேயே காட்டுறார் இந்த அர்த்தங்களை விசத விசதத்தர விசதத்தமமாக அறிந்தவர்கள் ஆக விசத தெளிவு விஷத தர மிக தெளிவு விசதமிக மிக தெளிவு ஆக மிக மிக தெளிவாக அறிந்தவரார் அஞ்சு அர்த்தங்களை நம்மாழ்வார்தான் அறிந்திருக்கிறார் அதத்தான் திருவாய்மொழியாக திவ்ய கிரந்தத்தில் காட்டியிருக்கிறார் அதனாலுதான் கோதும் குறுகையர்கோன் யாழ் நிச வேதத்தியல் என்ன திருவாய்மொழி தனியினமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கிற போது அற்புதமாக காட்டீர்கள் ஒரு அர்த்தத்துக்கும் நாலு நாலு திருவாய்மொழிகள் மூன்றில் சுருக்கிய ஐந்து நாயனார் காட்டுறார் மூன்றில் மூன்றில்னா அழ்வாருடைய முன் பிரபந்தங்கள் மூன்றிலே திருவருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி இந்த மூன்று பிரபந்தங்களிலே சுருக்கிய ஐந்து சுருக்கியன சுருக்கமாகக் காட்டப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய விசதமாகக் காட்டல்ல விரிவாகக் காட்டல்ல சுருக்கமாக அப்படி காட்டியிருக்கக்கூடிய ஐந்தை அற்புதமாக திருவாய்மொழி திவ்ய கிரந்தத்திலே ஓர் ஒரு அர்த்தத்துக்கும் நான்கு நான்கு திருவாய்மொழிகள் அப்படி காட்டுகிற போது பரஸ்வரூபம் சொல்லும்படியான திருவாய்மொழிகள் அது எப்படி காட்டப்பட்டதுன்னா உயர் தென் அணை ஒன்று இந்த நான்கிலும் பகவானுடைய ஸ்வரூபம் தெரிவிக்கப்படுறது பகவானுடைய ஸ்வரூபம்னா எவ்வெருமான் எண்ணமாயிருப்பான் நாம அபியசிக்கின்றோமே சாஸ்திரங்கள் இந்த சாஸ்திரங்கள் எதெல்லாம் ஆத்மாவுக்கு கஷமத்தை விளைவிக்கணும்ன்றதுக்காக சொல்லப்பட்டதோ அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ரெண்டு விதமாக அமைந்திருக்கிறது ரெண்டு விதமாகனா தத்துவபரம் உபாசன தத்துவபரம்னா தத்துவங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கும் உண்மை பொருள்கள் எப்படி இருக்கும் சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்கும் அல்டிமேட் ரியாலிட்டி ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே அந்த அல்டிமேட் ரியாலிட்டி என்னென்னதுன்னு சொல்லக்கூடியதாய் அமைந்திருக்க கூடியது தத்துவபரம் சரி அது தெரிஞ்சுட்டா போருமா இது தத்துவம் இது தத்துவம்னு தெரிஞ்சுட்டா போருமா உபாசன அந்த தத்துவத்தை அடைவதற்கு மார்க்கமான உபாசனம் இன்னதுன்னு அதை காட்ட வேண்டும் இத ஆழ்வார் ஆரம்பத்திலேயே காட்டுறார் பரமவேதான் வேதாந்தார்த்தத்தை அப்படி விசதீகரணம் பண்ணி காட்டியிருக்கிறார் அதனால்தான் தத்துவபரமாகச் சொல்ல வேண்டியதையெல்லாம் உயர்வர உயர்நலம் என்கிற நிர்வாய் மொழியிலே ஆழ்வார் அந்த பத்து பாசுரத்துல காட்டினார் அடுத்தது உபாசனபரமாகச் சொல்ல வேண்டிய அர்த்த விசேஷங்களை எல்லாம் வீடு மின்முத்த காட்டிட்டார் அப்படி பார்க்கிற பொழுது வேதவியாசாச்சாரியர் பிரம்மசூத்திரத்திலே என்ன அர்த்தங்களை காட்டியிருக்கிறாரோ அத்தனை அர்த்தங்களையும் இரண்டு திருவாய்மொழிகளிலே சங்கிரகித்து காட்டிவிட்டார்கள் என்ன நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் அற்புதமாக அனுகிரகித்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த ரெண்டும் காரணத்துவம் அபாத்தியத்துவம் உபாயத்வம் உபேயத்தான்னு சொல்லும்படியான இந்த நாலு அத்தியாத ஆத்மகமாய் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் முதல் ரெண்டு திருவாயு மொழிகளிலேயே அழ்வார் காட்டிவிட்டிருக்கிறார் என்ன முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள் அப்போ அந்த தத்துவபரமாக மேலான தத்துவம் இது எத்தனை தத்துவங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இந்த தத்துவங்களுக்குள்ள மேலான தத்துவம் ஏதுன்னு தெரிஞ்சுட்டு அதை உபாசிக்க வேண்டும் இதுதான் வேதாந்த் முதல்ல தத்துவ ஜானம் வேண்டும் தத்துவ ஜானத்தினால மோட்சம் கிடையாது தத்துவ ஜானுகுணமான அனுஷ்டானத்தினாலையும் இருக்கணும் அப்படி பார்க்கிற பொழுது தத்துவ ஜானம் பரத்தத்துவம் இன்னதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதை உபாசிக்க வேண்டியதாய் அமைந்திருக்கக்கூடியது அப்ப அந்த தத்துவ ஜானத்தினால மோட்சம்னு சொன்னபடியாலே காரணம் து தியேயா காரணவஸ்து எதுவோ இந்த ஜகத்தையெல்லாம் எது சிருஷ்டித்ததோ ஜகத்தையெல்லாம் எது ரட்சிக்கிறதோ ஜகத்தெல்லாம் எதனிடத்திலே கடைசியிலே லயமடைகிறதோ அந்த தத்துவம்தான் ஜகத்காரணவஸ்து அதத்தான் பிரம்மம்னு சொல்லணும் இது உபனிஷத் வாக்கியம் எதோவாயிமா ஜாயந்தே ஏன ஜாத்தானீவந்தி பிரயந்தி அபிசம்சந்தி தத் விஜிஜாசுவிரம்மேதி அதனை பிரம்மம்னு தெரிஞ்சுகோ உபனிஷத் காட்டியிரு அப்போ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால் பிரம்மம் மேலானதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் சிதசித் விலட்சணமானதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் சகல கல்யாண குண பூர்ணமானதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் சகல சேத்தனா சேத்தனங்களுடைய பிரவிற்த்தி நிவிற்த்திகளை அது தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வேதாந்தம் சொல்லும்படியான பிரக்கிரியை அந்த வேதாந்தம் எந்த வழியிலே பிரம்மத்தை சொல்லித்தோ அந்த வழியிலே முதல் திருவாய்மொழியான உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியிலே அழ்வார் தாம் காட்டுகிறார் மணவாளவாமிகள் சங்கிரகமா பாசுரம் பாடினார் முதல் திருவாய்மொழியினுடைய சங்கிரகம் திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம் உயருவே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுத்து மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறஞ்சொல் வேறாகவே விளையும் வீடு பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு சரியமான ஸ்ரீ சுத்தி அதாவது கடலை பரப்பு மாறாமல் கண்டார் போலே ஆழ்வார் தான் கண்டிருக்கிறார் பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு நாத்துனர் அத சொல்லுகிற போது உயர் வேத நேறு கொண்டுரைத்து வேதத்துக்கு சமானமாக அர்த்தமாகத்தான் காட்டி கொடுத்திருக்கிறார் வேத பிரக்கிரியிலே வேதாந்த பிரக்கிரியிலே இந்த அர்த்தங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார் என்ன உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமலர்கள் அதிபதியவனவன் புயலரசுடரடி தொழுதழன் மனநே என்ன தொடங்கி பத்து பாசுரங்களாலே வேத பிரக்கிரியில் ஆழ்வி உமக்கு இந்த அர்த்தம் எல்லாம் என்னமா தெரியும்னு கேட்டேன் துவா, உளன் சுடர்மிகு சுருள் இதெல்லாம் வேத பிரதிபாத்தியமான அர்த்தம் தான் சொல்ற அர்த்தம் ஸ்வக போல கல்பிதம் அல்ல என்றதை முதல் திருவாய் மொழியிலேயே அழ்வார் தெளிவித்து விட்டார் அதாவது உடல்மிஷை உயிரெனக் கரந்து எங்கும் பரந்துளன் சரீரத்துக்குள்ளே ஆத்மாவானது எப்படித்தான் அமைந்திருக்கிறதோ அதே போல தத்துவத்தையும் தான் சரீரமாக கொண்டு பகவான் தான் நீ கமர நிறைந்திருக்கிறான் வியாபித்திருக்கிறான் என்கிற அர்த்தம் இது உமக்கு என்னமா தெரியும்னு கேட்டா உளன் சுடர் மிகு வேதம் சொல்ற அர்த்தம்னா இது வேதாந்தம் சொல்ற அர்த்தம் அப்படி இது காட்டியிருக்கிறார் உயர் வேத நேர்கொண்டு உரைத்து மயர் வேதம் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் என்ன ஆழ்வார் முதல் திருவாய்மொழியிலே பரத்வே பரத்வம் எம்பெருமான் பராத்பரனாய் இருக்கிறான் மேன்மை நிலையிலே இருக்கிற அவனுடைய மேன்மையை சொல்லுகிறார் ஆக பகவானுடைய மேன்மை நிலையிலே அவனுடைய மேன்மை எப்படிப்பட்டிருக்கும் என்ன வேதாந்த பிரக்கிரியிலே சொன்னது முதல்ல சொன்னது அடுத்தது ஒக்குழு நாலு திருவாய் மொழி சொன்னேன் அடுத்ததாக அமைந்திருக்க கூடியது தென் தண்ணன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீது பெருமான் மண்ணும் விண்ணும் இல்லாமண்டா நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே எம்பெருமான் தான் கண்ணாக இருக்கிறான் அதாவது இரட்சகனாக இருக்கிறான் அந்த எம்பெருமானை தவிர இன்னொரு ரட்சகன் இல்லை விண்ணப்பம் பண்ற முதல்ல அவதரித்த ஆழ்வார் பொவார் அவர் என்ன அர்த்தம் சொன்னார்னா பகவான் உபய விபூதியுக்தன் தலீலா விபூதியும் அவனுடைய சொத்து பரமபதமும் அவனுடைய சொத்து உபய விபூத்தி யுக்தன் பகவான் அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார் பகவான் உபய விபூதி யுக்தன் சொன்னார் அவன் ஆர்னு பண்ண வேண்டாமோ அவன் ஆர்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டாமோ அதத்தான் பூதத்தாழ்வார் நண்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்கே அவன் நாராயணன் நாராயணன் நாராயணன் காட்டிட்ட அடுத்தது பேயாழ்வார் அவன் பிரம்மச்சாரி நாராயணன் அல்லன் அவன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு காட்டிட்டார் சம்பிரதாயத்தில் இவ்வளவு தெரிஞ்சா போற அர்த்தம் அற்றது அர்த்தம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல ஒரு அர்த்தமும் தெரிஞ்சுக்க வேண்டாம் உபய விபூத்தியும் பகவானுக்கு சொத்து அந்த பகவான் நாராயணன் அவன் ஸ்ரீமான்னு சொல்லிவிட்டோமேயானால் அதுக்கு மேல ஓர்த்தமும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அதுக்கு மேல ஓர்த்தமும் தெரிந்து கொள்ள வேண்டாம் நாலாவதா ஒரு ஆழ்வார் அவதாரம் பண்ணினாரே நான்காம் அவராக அவதாரம் பண்ணினவர் எதுக்கு அவதாரம் பண்ணும் மூணு ஆழ்வார்கள் போருமே நமக்கும் தினமும் அருளிச்சேல் சாத்தவர் பண்ணிட்டுக்கலாமே நாலாயிரம் பாசனா அஞ்சு நாள் போகணும் பத்து நாள் வேணும் இந்த மாதிரி ஸ்னவப்படுறோம் மூணு ஆழ்வாருடைய மூணு திருவந்தாதி முன்னூறு பாசுரங்கள் தான் இருக்கலாம் நான்காம் திருமசிப்பிரான் என்னத்துக்காக அவதாரம் பண்ணினார் அங்க கேட்ட முதலாழ்வார்கள் மூவரும் காட்டினது அன்பயமுகத்தாலே அன்பயமுகத்தாலேனா பகவான் பரதத்துவம்னு காட்டினார் பகவான் பரத்தத்வம்னு சொன்ன இன்னொருத்தனுக்கு பரத்வம் இல்லைன்னு தெரியாது பகவான் பரதத்துவமே அவ்வளவுதான் அர்த்தமாகும் ஆனா இன்னொருத்தருக்கு அந்த பரத்வம் இல்லைன்னு சொல்லணும் இல்லையோ அவர் என்ன சொல்லணும்னா பகவானே பரதத்துவம் பகவான் பரதத்துவமேனு ஏவ கொண்டு அங்க வச்சுக்காதுங்க பகவான் பக்கத்துல போட்டிருங்க பகவானே பரதத்துவம் சொல்றதுக்காக வந்தவர் தான் பிரான் வதிரேக சொன்னார் சரிய நாலு பேர் வேணும்னு தெரிஞ்சது அஞ்சாமவர் என்னத்துக்கு நம்மாழ்வார் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டா அண்மைய முகத்தால மாத்திரம் சொன்னா போராது முகத்தால மாத்திரம் சொன்னா போராது உடன்பாட்டோட சொன்னா மாத்திரம் போராது எதிர்மறையாக சொன்னால் மாத்திரம் போராது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும் மதியோ அதுக்குதான் நம் கண்ணன் கண் அல்லது கண்ணே பகவான் பரதத்துவம் கண்ணன் பரதத்துவம் கண்ணன் ரட்சகன் அல்லதில்லையோர் கண்ணே அந்த கண்ணனை தவிர இன்னொருத்தர் இரட்சகன் கிடையாது அப்படின்றது காட்டுறதுக்காக இப்ப முதல்ல ஒரு பரத்துவம் சொன்னாரே பகவானுக்கு உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் நின்று அந்த பரத்வத்துக்கும் திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் திண்ணிதாமாரன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தை நன்குரைத்த வண்ணமறிந்த அத்தார்கள் யாவர் அவரடிக்கே அங்கவருவால் உத்தாரம் மேலிடாதும் திண்ணிதா மாறன் திருமால் பரத்துவத்தை இந்த பரத்துவத்துக்கும் அந்த பரத்துவத்துக்கும் இந்த வித்தியாசம் வித்தியாசம் ஒண்ணுமோ சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கலாமான்னா இல்ல எங்கேயாவது ஓரிடத்துல வித்தியாசம் காட்டி ஆகணும் என்ன வித்தியாசம்னா முதல்ல சொன்னது பரத்வே பரத்துவம் इद परत्वं विभवे परत्वं पर भगवानिंद नक साधारण मनिनाद जंतुवा क्षुद्रे पृथ्जनपगदंड मध्ये क्षोदीय कोप जनते अवती नु लोचन गोचरो भूरवे कण्णु कल का இந்த நிலவுலகத்திலே ஒரு திருமேனி பரிகிரகம் பண்ணிக்கொண்டு கட்டிலி உன்னை காணுமாற அருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் என்னும்படியாக கண்ணுக்கு இலக்காகாதவனான கண்ணுக்கு இலக்காக் கொண்டு இந்த நிலவுலகத்திலே வந்து அவதாரம் பண்ணுகிறானே அப்பா அவனுடைய பரத்வம் போயிடுமா இது நியாயமான கேள்வி ஏன்னா யாருக்கும் ஒருத்தனுக்கு மகனாக பிறந்து சுவாதந்திரம் போய்டும் மகன் சொல்றதுக்கே என்ன அர்த்தம் தெரியுமா பரதந்திரன் அர்த்தம் தகப்பனருக்கு பரதந்திரனா மகன் அப்ப தன்னுடைய பெருமை குன்றி இந்த உலகத்துல அவதாரம் பண்ணிவிட்டானே அவனுடைய பெருமை எல்லாம் குன்றிவிடுகிறதா இதான் அவதாரிய ஜானமாக காட்டியிருக்கிறான் கீதாச்சாரியனான கண்ணனம் பெருமாள் அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜகத் ஸ்வஸ்வபாவதா அவனுடைய அவதாரம் உண்மையானது அவனுடைய பெருமை குன்றாமலேயே பிறக்கிறான் அஜோபி சன்னு அவ்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சண்ணு பிரகிரும் சுவாமி திஷ்டாய சம்பவாமி ஆத்மம் மாயையா என்று சொல்றான் அப்ப அவதார காலத்திலேயும் கூட அவன் மேன்மை குன்றாமல் இருக்கிறான்படியாலே அவனுடைய அவதார காலத்திலே அமைந்திருக்கூடிய ஆச்சரியமான விஷயம்தான் காட்டப்பட்டிருக்கிறது அற்புதமாக அவதாரே பரத்மம் கள்வா தீர்த்தன் என்று வச்சன பிரத்யட்சங்களும் காட்டினு நாயினார் காட்ட கள்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்திய இறைவயன்னு வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் உள்ளூர்திக் கழல் கள்வா கல்வான்னு சொன்ன வார்த்தை அவருடைய வார்த்தைனா பரமசிவனாருடைய வார்த்தை கண்ணனும் பெருமானிடத்துல பெருமானிடத்துல பரமசிவனார் பிரார்த்திச்சார் எனக்கு ஈஸ்வரன் பதவி வேணும் அவ்வளவுதானே டெசிக்னேஷன் மாத்தணம் உனக்கு அவ்வளவுதானே இது மாத்தி கொடுத்துட்டோம் போதாரணமா எத்தனை நாளைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறது சார் என்னுடைய டெசிக்னேஷன் கொஞ்சம் மாத்தி கொடுங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்கிட்ட கேட்ப அதே பெனிபிட்ஸ் தான் ஆனா டெசிக்னேஷன் வண்டி கொஞ்சம் மாத்தி விடுறேன் அப்படின்னு கொஞ்சம் ஹையர் லெவலில் ப்ரமோஷன் கொடுத்த மாதிரி போடுவா ஒண்ணும் இன்கிரிமெண்ட் எதுவும் இருக்காதுக்கு அனுகுணமான ஒரு பெருமை நீ வந்து என்னிடத்துல வர கேட்கணும் அப்ப என்ன பெருமை வரும் தெரியுமா நாராயணனே பரமசிவனத்தை வர கேட்டான் ஒரு மொழியோ அந்த வரம் வேண்டும் நீ என்னத்தில் வர கேட்கணும் அதுக்கு நான் அப்படின்னு நினைச்சிருக்கார் பிராட்டிக்கும் கண்ணனும் பெருமானுக்கும் திருக்கல்யாணமாக பதினஞ்சு வருஷமா குழந்தை இல்லை சரியின் பெருமாளுக்கு கண்ணனுக்கு ஞாபகம் வந்து பரமசிவனாருக்கு கொடுத்திருக்கோம் ஆனால் அதனால போய் கேட்போம் அப்படின்னு புறப்பட்டார் கைலாச யாத்திர போற போற வழியில கண்டாகர் வழியா போறியா போன போது அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறான் கண்டாக்கர் இந்த காட்டுக்கே அது பத்தி ராட்சசனவன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவனிடத்தில் நாலு வார்த்தை கண்ணனுக்கு பேசணும் ஆசை நமோ கண்டாய கர்ணாயா கண்டாகர்ணனுக்கு நமஸ்காரம் அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் கண்ணனுக்கு நமஸ்காரம் சொன்னார் அதுக்கு மேல ஒரு ஸ்லோகம் சொல்ல வேண்டாமா நாலு பாதம் இருக்க வேண்டாமா அதுக்கு ரெண்டாவது பாதத்திலேயே கண்ணுக்கு தடுமாற்றம் முதல் பாதம் சொன்னார் ரெண்டாவது பாதம் நம கட்டப்பா மேற்கொண்டு வரல நம கட்டப்பட்டாய கோவம் வந்துருத்தோம் ஸ்தோத்திரம் பண்ணாத போயிருந்தா கூட போகேன்னு விட்டுருப்பான் இந்த சொன்னா என்ன பண்ணுவான் அவன் கோவம் வந்துருவோம் நமோ கண்டாய கர்ணாயிரு கடப்பட்டாயச்சா பக்கத்துல இருந்தவா கண்ணனுடைய ரெஸ்கியூக்கு வந்தார் இவன் எல்லாருடைய கட்டு வழக்கமே ஒழிய யாரையும் ஸ்தோத் பண்ணி வழக்கமே கிடையாது வாயே எப்படி துடிக்கிறது பார் மீன் வாயாட்டும் இவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வழக்கம் கிடையாது இவனை விட்டுடுட்டான் அப்படி எம்பெருமான் தான் கைலாச யாத்திர போனான் அந்த கைலாசத்துல பரமசிவன் பரம பண்றதுக்காக கண்ணன் வராந்து என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு ஒண்ணும் இல்லஞ்சு வருஷமா குழந்தையே இல்லை எனக்கு குழந்தை பிறக்கும்படியாக தேவரின் அனுகிரகம் பண்ணணும் அப்போ பரமசிவனார் சொல்ற வார்த்தை கள்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோத்தி இறைவா கல்வா உன்னுடைய சுவாதந்திரியத்தை நீ இப்படி மாறி சொன்னையே என்னிடத்துல வந்து நீ வரம் கேட்கணும்னு சொன்னா உன்னை பவ்யனாக ஆக்கிக் கொண்டு குழந்தை இல்லாதவன் போல லோகத்துக்கெல்லாம் சுவாமி நீ லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவன் நீ லோகத்தை எல்லாம் சிருஷ்டித்த பிரம்மாவை நீ சிருஷ்டித்தாய் அந்த பிரம்மாவுக்கு நான் பிள்ளையாக பிறந்திருக்கிறேன் இப்ப நீ வந்து என்னிடத்துல வர கேட்டா உன்னை கல்வன் சொல்லாத வேற என்ன சொல்ல முடியும் எங்கேயாவது ஒரு தாத்தா பேரன் இடத்துல போய் பிள்ளை வர கேட்கலாமா கேட்டா இது வந்து கல்வன் கள் கள்ளமயத்தவரை வேற ஒன்னும் கிடையாது கழ்வா இது அறிவம்சத்தில் இருக்கிற கதை கேசவகான்ற திருநாமத்தினுடைய பாஷ்யத்துல ஆதிசங்கர பகவத் பாதர் இந்த கதையெடுத்து உதாகரித்து அதாவது இந்த ஸ்லோகத்தை காற்றார் கைதி பிரம்மனோ நாம ஈசோகம் பரமசிவனாராகிற நான் நாங்கள் ரெண்டு பேரும் தேவரியருடைய திருமேனிலிருந்து வந்தவர்களானபடியாலே தேவரீருக்கு கேசவன்னு திருநாமம் அப்படின்னு காட்டிக் கொடுத்திருக்கிறார் அப்போ கள்வாயன்று வச்சன்காட்டி அதுக்கு மேல மற்றொரு பாசுரத்துல காட்டும்படியான திருவாக்கு அமைந்திருக்கிறது தீர்த்த நுலகலந்த சேவடி மேல் பூந்தாமம் கண்ணனம்பெருமானுடைய திருவடித்தாமல்களிலே சமர்ப்பிக்கப்பட்ட புஷ்பங்கள் பரமசிவனாருடைய முடியிலே அமைந்திருந்தனா அந்த மகாபாரத சரித்திரத்தை மற்றொரு பாசுரத்துல காட்டான் அதற்கட்டு இப்ப இதை பார்க்கிற பொழுது அவத்தாரே பரத்மம் பகவான் அவதாரம் பண்ணின காலத்திலேயும் கூட அவன் தன்னுடைய மேன்மை குன்றாமல் அமைந்திருக்கிறான் என்பதை திண்ணன் வீடு சரி பகவானுடைய பரத்வத்தை ஏதே ஸ்தாபிச்சு தருதுன்னா நிறைய இருக்கு அது ஸ்தாபித்து தரக்கூடியதுல எவன் மோட்சப் பிரதனோ அவன் பராஸ்பரன் எவன் மோட்சம் அளிக்கிறவனோ அவன் பரம்பொருள் அப்படின்ற அர்த்தத்தை காட்டி அந்த மோட்ச பிரதத்வத்தை சொல்லக்கூடிய விஷயம்தான் மோட்ச பிரதத்துவ கதனமுகேன பரத்வம் அனைவது மேல் பூம்பாவையாக உணர்வது இருவரவர் முதலும் தானே இருவரவர் முதல் இருவர் சொன்ன ரெண்டு பேர் பிரம்மருத்ராதிகள் அவர்களுக்கு காரணபூத்தனாய் அமைந்திருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிற விஷயம் அவ இருவரவர் முதலாக எவ்வெருமான் தான் அமைந்திருக்கிறான் அனைவது அரவணமேல் சேஷசாயித்வம் பூம்பாவையாகம் புணர்வது ஸ்வியப்பதித்துவம் இருவரவர் முதல் பிரம்மருத்ர உற்பத்தம் எம்பெருவான் படுக்கையலை படுத்திருக்கான் ஆதிசேஷனாக படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னா படுக்கையில படுத்துகிறான்னு சொல்றீங்க கல்யாணம் ஆயிடுத்தோ பிரம்மச்சாரிகள் படுக்கை போட்டு படுத்துக்கூடாது தரக்கடை தான் கிடக்கணும்னு சாத்த அதனால கல்யாணம் ஆயிடுதோ ஆஹா கல்யாணம் ஆயிடுத்தேன் பூம்பாவையாக உணர்வது பெரிய விராட்டியாருக்கு நாதனாய் அமைந்திருக்கிறான் சுயப்பதியாய் அமைந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார் ஆக சேஷித்வம் என்பது எம்பெருமான் பரம்பொருள்ன்றதை காட்டுவது பிராட்டிக்கு நாசன் என்பது எம்பெருமான் பரம்பொருள் என்பதைக் காட்டுவது அடுத்தது இன்னொருத்தர் வந்து கேள்வி கேட்டார் கல்யாணம் ஆயிடுத்துன்னு சொன்னீரே குழந்தைகள் உண்டோ குழந்தைகள் உண்டோன்னார் குழந்தைகள் உண்டு இருவரவர் முதலும் தானே ஆக ஜ காரணபூத்து சொல்லப்படுபவனான பிரம்மாவுக்கே காரணபூதாக எம்பெருமான் அமைந்திருக்கிறான் என்று தெரிவித்துவிட்டு இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் என்று மோட்சாதிகளைக் கொடுக்கக்கூடியவனாய் அமைந்திருக்கக் கூடியவன் எம்பெருமான் அதனால மோக் பிரதத்தன் சொல்லும்படியான கிரமத்தாலே அந்த எம்பெருமானுடைய பரத்வமானது காட்டப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் ஆகவே உயர் தென் அணை அடுத்த வந்து கேள்வி கேட்ட எம்பெருமான் சந்நிதிகள் எழுந்தருளி இருக்கிறானே அப்ப அர்ச்சக பராதீன அகிலாத்ம ஸ்திதி அர்ச்சகருக்கு பராதீனப்பட்டிருக்கிறான் தன்னையே அர்ச்சகருக்கே தன்னை எழுதி கொடுத்து விட்டு இருக்கிறான் இன்னி தினத்துல எம்பெருமானுக்கு திருவாராதனம் ஏழு மணிக்கு நிர்ணயம் பண்ணினாரேயான ஏழு மணிக்கு மறுநாள் இந்த அர்ச்சகருக்கு இங்கேயாவது வெளியில போக வேண்டியிருக்கு எட்டு மணிக்கு தான் சொன்னா அதுவும் சரி இன்னை தினத்துல பெருமாளுக்கு விசேஷமான உபயம் நிறைய போனகம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று பலவிதமான தழியிகள் சமர்ப்பித்தால் அத்தனையும் உண்டு ஒரு நாள் இன்னை தினம் எம்பெருமானுக்கு தான் சொன்னால் அதையும் சரின்னு ஏற்றுகிறார் அப்போ அந்த அர்ச்சாவதாரத்து எம்பெருமான் எவ்வளவு சுலபனாகத்தான் அமைந்திருக்கிறான் எப்படி தன்னை அமைத்துக் கொடுக்கிறான் அதுல அவனுக்கு பரத்வம் உண்டா கல் அதுலயும் அவன் பராத்மரனாகத்தான் அமைந்திருக்கிறான் அங்கதான் அர்த்தம் காட்டார் அர்ச்சாவதாரத்துல சுவாமித்வம் உண்டா தானே மத்தவாளுக்கு பரதந்திரா இருக்கிறான் சன்னதியினுடைய தர்மகர்த்தான் அவாளுக்கு பரதந்திரன் உபயக்காரர்னா அவருக்கு பரதந்திரன் சன்னதியினுடைய நிர்வாகிகள்னா அவருக்கு பரதந்திரன் சன்னதியினுடைய அர்ச்சகர்னா அவருக்கு பரதந்திரன் இப்படி இவ்வாளுக்காக எம்பெருமான் தான் காத்துக் கொண்டிருக்கிறான் பல சமயங்கள்ல நமக்கே கொஞ்சம் சிரமமா இருக்கும் என்ன மேற்கொண்டு சாத்தவர் ஆகலாமே அப்படின்னா இல்ல உபயக்காரர் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்ப அவருக்கு பரதந்திரம் இதெல்லாம் பெருமானுடைய கல்யாண குணங்கள் நான் யாரையும் அப்படின் பண்ணல யாரையும் தோஷம் சொல்லல எதுக்காக அவனுடைய கல்யாண குண பிரதர் அதனால பெருசா ஒன்னும் தோஷம்னு சொல்ல முடியாது எல்லாரும் சேவிக்கணும் அங்கே இங்க வந்திருக்கான் அதுல சில பேர் தான் சேவிக்கலாம் சில பேர் சேவிக்க கூடாதுன்னு சொல்லலாமா அர்ச்சாவதாரத்த பெருமானே அதனால அப்படி இருக்கக்கூடியது கிரமம் இப்படி எல்லாருக்கும் பரதந்திரப்பட்ட அவனுக்கு சுவாமித்வம் இல்லை இவாளுக்குதான் சுவாமித்வம்னு நினைச்சிருக்கோம் ஆனா நம்ம ஆச்சாரியால் இப்படி சொல்ல அப்படியும் அவனுடைய சுவாமித்வம் போகாது குடில் கட்டி பயிர் நோக்கும் பெரிய பிரபு அவனுக்கு நலம் இருக்கு அறுவடை காலம் மாளிகையில அம்ச தூளிகா அம்சத்துல படுத்துக்க வேண்டியவன் என்ன பண்ணினான் அங்கிருந்து தான் நேர வந்து அந்த வயல்வெளியில ஒரு கைத்து கட்டில படுத்து அவ்வளவு பெரியவன் இங்க வந்து படுத்துருக்கானே அப்ப இவனுக்கு சுவாமித்வம் இல்லையோ அவ்வளவு பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறவன் இங்க ஏதோ வெட்டவெளியில போர்வு கூட இல்லாத குளிர்ல கொஞ்சம் நடுங்கிண்டு காத்தோ மழையோ இப்படி வந்து படுத்துருக்கானே அப்ப இவனுக்கு ஒண்ணு ஐஸ்வர்யமே இல்லையா இல்ல இல்ல ஐஸ்வர்யம் இருந்தபடியால் தான் அவன் தான் அந்த நிலத்தை குறித்து அவனுக்கு சுவாமித்வம் அதே போல சம்சாரி சேத்தனர்களான நம்ம இருக்கிற சுவாமித்வம் தான் அவனை இவ்வளவு தூரம் வரப்பண்ணித்தானபடியாலே அச்சாவதாரத்திலேயும் அவன் சுவாமியாத்தான் இருக்கிறானேழிய அந்த சுவாமித்வம் ஒருநாளும் அவனை விட்டு அகலாது அச்சாயாம் பரத்தம் அதான் திருக்குருகூரதுள் பொலிந்து நின்ன விரான் கண்டீர் ஒன்னும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னொடு தேவருலகோடு உயிர்படைத்தான் குன்னம்போல் மணிமாடனீடு திருக்குருகூ ரதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்தை தெய்வம் நாடுதிரே ரச உலகும் மத்தும் யாதும் இல்லாமல் உயிர் படைத்தான் நம்ம பொலிந்து நின்று பிரான சேவிப்பதற்கு ஆறும் வரலையே வரமாட்டாளா வரமாட்டாளா ஒருவேளை சன்னிதிக்கு வழி தெரியாத வடக்கிறது வீதியா போய் திரும்பி போயிட்டு இருக்காளோ அப்படின்னு தோணித்து அதனால் அதனால நேரம் போய் நின்றான் திருநெல்வேலியிலிருந்து பஸ் வரும் பஸ் நேரம் போய் நின்றான் சரி இருக்கக்கூடிய கண்டக்டர் ஆழ்வார் திருநகரி ஆழ்வார் திருநகரின்னு கத்தல யாரும் இறங்கல ஒருவர் அடிச்சார் வண்டி போயிடுச்சு அவங்க போயிட்டு இருக்கான்னு பக்கத்துல ஆரோக்கர் கேட்டார் எல்லாரும் திருச்செந்தூருக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னா ஒளிந்து தெரிவிக்கிறான் நின்று ஆதிப்பிரான் நிற்க இங்க பக்கத்துல ஆதிப்பிரான் எழுந்தொழு இருக்கிறான் மத்தை தெய்வம் நாடுவீரோ நீங்கள் இன்னொரு தெய்வத்துக்கு போறீங்களோ அப்படின்னு கேட்கும்படியான விஷயம் ஏனென்றால் ஒண்ணுமே இல்லாத காலத்துல ஏகோகவை நாராயண ஆசீத்து ந பிரம்மா நேசானகான்னு சொல்லும்படியாக ஒண்ணுமே இல்லாத காலத்துல பகவான் உருத்தந்தான் இருந்தான் அவன்தான் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினான் அவன் இருக்கிற பொழுது அதுல அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் காட்ட குன்னம்போல் மணிமாட நீடு குன்னம்போல் மணிமாட நீடுன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாடங்கள் எல்லாம் குன்றம் போல் இருக்கின்றன என்ன பெருசு பெருசா மணிமாடங்கள் இருக்கின்றன அப்படின்னு தெரிவித்தார்கள் வானமாவல சுவாமி ஒரு ஆச்சரியமான அர்த்தம் காட்டினார் மணிமாட நீடு திருக்குருகூர் அதனுள் குன்னம் போல் பொலிந்து நின்னவிரான் கண்டீர் மலையாட்ட அந்த தெய்வம் அப்படி நின்று இருக்கு ஒன்னும் பொய்யில்லை மணிமாடனீடு திருக்குறனு ஆதிப்பிரான் நிற்க மலை போல இருக்கு கண்டுகப்படலையே இன்னொரு தெய்வத்தின் போறீர்களே எந்த கேட்கும்படியான விஷயம்னா இலிங்கத்து இட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாதி செய்வீர்களும் மத்தனும் தெய்வமும் ஆகி நின்னான் மலிந்து சென்னல் கவரி வீசும் திருக்குருகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர் மற்ற புராணங்கள்லாம் எப்படி எம்பெருமான பத்தின புராணங்கள் எப்படின்னு கேட்டால் எம்பெருமான பத்தின புராணங்கள்ல கேள்வி என்னமா இருக்கும் தெரியுமா சரஸ்நாமத்து கேள்வி மாதிரிதான் இருக்கும் கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வாத்வேகம் பாராயணம் கமர்ச்சந்த பிராப்யோர் சுபம் எது மேலான தெய்வம் யாரை வழிபட்டால் மோட்சம் போகலாம் யாரை வழிபட்டால் சுகம் கிடைக்கும் இப்படி கேள்வி கிடைத்து இந்த கேள்விக்கு பதிலாக எம்பெருமானை நாராயணனை வழிபட வேண்டும்னு இருக்கும் மத்த புராணங்கள் எல்லாம் அக்னியினுடைய பெருமையை கேட்க விழைந்த சிஷ்யன் ஆச்சாரியனை பார்த்து சுவாமி கொஞ்சம் அக்னி வைபவம் சொல்றீரா வாயு வைபவம் சொல்றீரா இந்த வைபவம் சொல்றீரா இந்த தெய்வத்தின் வைபவம் சொல்றீரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆச்சாரியனுக்கு என்ன தோணும் இவனுக்கு அக்னி இடத்துல வாயு நடத்தல ஆசை மற்ற தெய்வத்தின் சரி அந்த தெய்வத்துக்கு இருக்கிற குணம் இல்லாத குணம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கலந்து கட்டிய அவனுடைய சாட்டிஸ்பாக்ஷனுக்காக சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் கேள்வி சிறப்பிலே இருந்து பதில் இருந்ததேயானால் அது உண்மையான பதில் அல்ல கேள்வி பொதுவிலே இருக்க வேண்டும் பதில் சிறப்பிலே அமைந்திருக்க வேண்டும் அதனால்தான் மற்ற புராணங்கள் எல்லாம் இலிங்கத்தை இட்ட புராண தீரும் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய விஷயம் கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின் தேசமா மதில் சூழ்ந்தாய் திருக்குருகூர் அவனுள் ஈசன்பால் ஓர் அவம்பரைதல் என்னாவது லிங்கியர்கபால மோட்ச சரித்திரத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது அவர்களை பார்த்து தேவதாந்தர பரகர்களை பார்த்து சொல்றார் பண்ணி இருக்கக்கூடிய வியாக்கியான அக்ஷரட்சம் பொருள் கபால மோட்ச சரித்திரத்தை கண்டுகொள்மின் நீங்க பார்த்துக்கோங்க ஆழ்வார் சொல்றார் அந்த இடத்துல வியாக்கியான உந்தாம் அகங்களிலே நீங்கள் எழுதி வைத்திருக்கும் புத்தகத்தை திறந்து பார்த்துக்கோங்கோ அவ கதையில இருக்கு இது விஷ்ணு புராணத்தில் மாத்திரம் இருக்கிற கதை இல்லை கபாலமோட்ச சரித்திரம் அவ கதையிலையும் அமைந்திருக்கிறது அப்ப இதெல்லாம் பார்க்கிற பொழுது பகவான் அர்ச்சாவதார மூர்த்தியா இருக்கிற போதும் பராஸ்பரனாய் இருக்கிறான் அவனுடைய பரத்வம் குறைவதில்லை என்று அந்த எம்பெருமானுடைய மேன்மை குணங்களை பரத்வத்தை சொன்னது நாலு திருவாய்மொழிகள் பரத்துவன் சொல்றதுக்கே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அரை மணி காலம் ஆயிடுச்சு அப்படி எனக்கு அவகாசம் எற்ற வரைக்கும் இன்னும் பதினஞ்சு நிமிஷத்துல மீளி நாலு அர்த்தத்தையும் சொல்லணும் அவகாச அனுகுலமாக சில விஷயங்களை விண்ணப்பம் பண்றேன் அடுத்தது பரபிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோம் மேலானதாக அமைந்திருக்கிறது சேத்தனா சேத்தன விலக்கணமாக அமைந்திருக்கிறது சேத்தனா சேத்தனங்களுடைய பிரவிற்த்தி எல்லாம் தன் அதீனமாக அமைந்திருக்கிறது எல்லா இடத்திலேயும் சர்வ வியாபியாக அமைந்திருக்கக்கூடியது எல்லா தத்துவத்தையும் முதல்ல சொல்லி முடிச்சுட்டான் அடுத்தது ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்ற போது பயில் ஏறு கண் கரு பயிலும் தொடர்பு சேஷத்துவத்தினுடைய காட்டையை முதல்ல சொல்லிட்டான் பாகவதர்களுக்கு அடிமப்பட்டவன் பாகவதர்களுக்கு ஏன் அடிமப்பட்டவன் சொன்னா பகவானுக்கு அடிமப்பட்டவன் அதையேவோ பாகவதர்களுக்கும் அடிமப்பட்டவன் பகவானுக்கு அறிமைப்பட்டவன்னா பாகவதாளுக்கு அறிமப்படணுமா பாகவதாளுக்கு சேஷப்படணுமா அவசியம் இல்லையே பகவத் சேஷத்துவம் ஆத்மஸ்வரூபம்னு எல்லாம் காட்டியிருக்கு பிரணவத்தில் பகவதேக்க சேஷபூத்தன் தான் அர்த்தம் காட்டியிருக்கு அப்ப பாகவதாளுக்கு அவன் சேஷபூத்தன் என்னமா சொல்ல முடியும் சொல்ல வேண்டியதே இல்லையே சேஷப்பட வேண்டியதே இல்லையேன்னு கேள்வி நியாயமான கேள்வி பகவானுக்கே நாம சேஷபூத்தர்கள்னா பாகவதாளுக்கு சேஷப்பட வேண்டியது பகவதேஷத்துவம் எப்ப நிலை நிற்கும்னா பாகவதேஷப்பட்டால்தான் பகவதேஷத்துவம் நிலை நிற்கும் இதுக்கு வேற எங்கையும் சாஸ்திரத்துக்கே போக வேண்டாம் நம்ம லைஃப்லே பார்த்திருக்கலாம் இவா சகிபதிகள் சௌக்கியமா கொடுத்தனும் பண்ணிட்டு இருக்க அங்கிருந்து பத்னியினுடைய சகோதரன் வர நாள் தங்கலாம்னு பார்க்கிறேன்னு வர உடனே இந்த பத்தியானவன் அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசல அவன்கிட்ட ஒரு வார்த்தை என்ன சௌக்கியமானு கேக்கல அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காளான்னு கேட்கல வா அவ்வளவு தூரம் வந்திருக்கியே கிராமத்திலேருந்து வந்திருக்கிய ஊரை சுத்தி பார்க்கலாம் நான் நாலு நாள் லீவ் போட்டு உன்னோடையே இருக்கேன்னு சொல்லல இவன் தம் உண்டு தான் உண்டு அப்படின்னு வந்து இருக்கான் இது முதல் நாளே இன்னைக்கு ராத்திரி அந்த பத்தினி கண்ணகசக ஆரம்பிக்கிறான் உங்களுக்கு என் மேல ஆசையே இல்லை என்னமா நீ வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க என்னுடைய சக்திக்கு மீறி வாங்கி கொடுத்திருக்கேன் நீ கேட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில படவை கேட்ட நான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு படவை வாங்கி கொடுத்துருக்கேன் இவ்வளவு தூரம் ஆசையோடு இருக்கேன் போன வாரம் தான் பண்ணிருக்கேன் உன் பேர்ல ஆசை இல்லைன்னு நீ எப்படி சொல்றேன்னு அவன் கேட்கிறான் கேட்டதும் உங்களுக்கு உண்மையில என் பேர்ல ஆசை இருந்தா என் தம்பியனா சௌஜன்யமா விசாரிச்சு என்ன சௌகரியமா இருக்கியா என்ன வேணும் என்ன விசேஷம் என்ன வந்து இருக்கமாட்டங்களா நீங்க ஒன்று உங்க ஆபீஸ் உண்டு இப்படியே இருந்து ஒழிய நீங்க என் தம்பியின் இடத்துல எப்ப காண்பிக்கலையோ இப்ப தெரிஞ்சுனுட்டேன் என் பேர்ல உங்களுக்கு பிரீத்தி இல்லைன்னு இத கொண்டு போய் பகவத் விஷயத்துல அப்ளை பண்ணுங்க பகவானுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்கள் பாகவதர்கள் அவரு சேத்தனன் பிரீத்தியை காண்பிக்கலன்னா எம்பெருமான் இவனை என்ன நினைச்சிடுவான்னா இவனுக்கு உண்மையில என் பேர்ல கிடையாது சேஷத்துவ பூர்த்தி கிடையாது ஆசை கிடையாது அதுவே காரணமாகத்தான் என்னுடைய அன்பர்களிடத்திலையும் இவன் ஆசை வைக்கல அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட அதனால பாகவதேஷத்துவம் முதல்ல சொல்லப்பட வேண்டும் அவதான் பகவத் சேஷத்துவம் நில நிற்கும் ஆகவே பாகவதேஷம் காட்டை காட்டை ஆச்சரியமான விஷயம் சுடலை மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பாற்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோர் எம்மையாளும் பரமரேனு காட்டியிருக்கக்கூடிய ஆச்சரியமான திருவாக்கமைந்தது அடுத்தது பகவச்சேஷத்வம் நமக்கு இல்லைன்னா அந்த பகவச்சேஷத்துவத்துக்கு புறம்பான எதுவுமே நமக்கு வேண்டாம்னு ஒதுக்கிறார் அதுதான் ஏராளமிறையோனும் ஏறு திருடைய ஈசன் உகப்புக்கு வேறுபடியில் என் நிலைமை மிக்க உயிர் தேரும் கால் எந்தனக்கும் வேண்டா எனுமாறன் தாழ்னையே நந்தமக்கு பேராக நண்ணு ஆக அப்படி தெரிவித்திருக்கிற ஏறு திருடைய ஈசன் உகப்புக்கு ஆக அந்த எம்பெருமானுக்கு ஆட்படாத போது என்னென்ன வேண்டாம்னா ஏராளும் இறையோனும் திசமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குலங்குளமா அசுரர்களை நீராகும்படியாக நிருமித்து படைதொட்ட மாறாளன் கவராத மணிமாம குறைவிலமே வரிவளையால் குறைவிலமே மேகலையால் குறைவிலமே அறிவினால் குறைவிலமே உடம்பினால் குறைவிலமே உயிரினால் குறைவலமே ந தேகம் நச்ச சுகமமசேஷா விலசித்தம் அச்சாத்மானம் நானியத்து கிமபி தவ சேஷத்வ விவாத்து பகிர் பூதம் நாசா க்ஷணமபி சஹே யாசு சததா விநாசம் தத் சத்யம்னு கூடிய மது பட்டது படட்டும்னு கூடிய விஷயம் ஆகவே தேவதீரிடத்திலே இந்த வார்த்தை நான் பொய்யாகச் சொல்லுவேனே ஆனால் மது என்ன பாடுபட்டானோ அந்த பாட்டினை நானும் படுகிறேன் என்று காட்டுகிறார் அளவந்தார் ஆக அவனுக்கு சேஷப்படாத போது தேகமும் வேண்டாம் அதத்தான் ஏசன் உகப்புக்கு ஆத்மா ஆத்மீயங்கள் தியாஜ்யம் தியாஜ் ஆழ்வார் காட்டியிருக்கிறார் அது ஆத்மா எம்பெருமானுக்கு சேஷப்படாத போது இதுக்கு இருக்கக்கூடிய மத்தையை எந்த பண்புமே வேண்டாம் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு காட்ட அடுத்தது கண்கள் சிவந்து கண்கள் சிவந்து இந்த ஆத்மா எப்படி இருக்கிறான் என்கிற ஆத்மஸ்வரூபத்தை அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம் அந்த பதிகம் முழுக்கவே முதல்ல சில பங்களை சில ஸ்ரீசூக்திகளை தவிர பகவானை பத்தியில் ஆத்மாவை பத்தித்தான் கண்கள் சிவந்து என்னும்படியான அப்படிப்பட்ட திருவாயு மொழியிலே ஆழ்வார் காட்டக்கூடிய விஷயம் ஆத்மாவானது தேக இந்திரிய மன பிராண புத்திகளினின்றின்றும் வேறுபட்டது ஆக ஆத்மா தேகத்தை காட்டிலும் இந்திரியத்தை சென்று சென்று பரம்பரமாய் ஒன்று கொன்று சொல்லிக் கொண்டு போகலாம் அமைந்திருக்க கூடியது என்று தேகாத்மா அபிமானத்தை தவிர்க்கக்கூடிய விதத்திலே ஆத்மஸ்வரூபம் காட்டினார் அதுக்கு மேல அந்த ஆத்மாவானது அவனுக்கு அனநியார சேஷம் அதாவது நான் பகவதேஷ பூதன் பிரயோஜனங்களே சேஷபூதன் அதனால்தான் பிரயோஜனம் நான் பகவானுக்கே அடிமைன்னு சொன்னால்தான் நான் எனக்கும் அடிமை என்ன இன்னொருத்தனுக்கும் அடிமை என்ன உக்காரத்தால சொல்லும்படியான அர்த்தம் பிரணவத்துல ஊ என்கிற எழுத்தாலே உகாரஹா அனநார்கம் நியமையதி சம்பந்தமனையோஹோ என்று காட்டுகிறார் பராசரப்பட்டர் அந்த ஊக்காரது அனன்யார்கத்தை காட்டுகிறது அந்த பகவானத் தவிர இன்னொருத்தருக்கு அவன் ஆட்படாதவன் ஆட்படாதவன் மாத்திரமில்ல ஆட்பட தகுதியும் அதாவது இவனாலே ஆட்செய்யப்படுவதற்கு பகவானை தவிர மற்றொருத்தருக்கும் தகுதி கிடையாது இவனுடைய கைங்கரியத்தை கொள்ளுவதற்கோ இவனுடைய அடிமையைக் கொள்ளுவதற்கோ எம்பெருமான் ஒருத்தனுக்குத்தான் பூர்ணமான தகுதி உண்டே ஒழிய மத்தையோருக்குத் தகுந்தவன் அல்லன் என்று சொல்லும்படியான அந்த திருவாக்கு அதுதான் கருமால் திறத்து ஒரு கன்னிகையா மாறன் ஒருமா கலவியுரைப்பால் திறமாக அந்நியருக்காகாது அவன் தனக்கே ஆகுமுயிர் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஆத்மஸ்வரூபம் ூபம் நிர்ணீதமாயிற்று ஆத்மஸ்வரூபம் பகவதனன்யாருக சேஷபூத ஆத்ம வஸ்து என்று சொல்லும்படியாக இந்த ஆத்மாவானது காட்டப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக இந்த எம்பெருமான நாம அடைய விடாமல் தடுக்கிறதுக்கு காரணம்னா அகங்கார மமகாரம்ியாஜ்யம் விடத்தக்கது என்ன வீடு மின்முத்திலே சொன்னபடியே இரண்டாம் திருவாய் மொழியிலே காட்டினாரானபடியாலே வீடுமின்முத்தமும் அகங்கார மமகார தியாஜியம் அடுத்தது அசேவிய சேவை கூடாது யார சேவிக்க கூடாதோ அவர்களை சேவிக்கூடாது யார சேவிக்கலாமோ அவனைத்தான் சேவிக்கலாம் யாருக்கு தொண்டு செய்யக்கூடாதோ அவர்கள் தொண்டு செய்யக்கூடாது யாருக்கு தொண்டு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அதுதான் சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கெண்மினோ என்கிறவாய் மொழியிலே ஆழ்வார் தாம் காட்டியிருக்கிறார் அதற்கு மேற்பட ஒரு நாயகம் ஐஸ்வர்ய கைவல்யங்கள் தியாஜ்யம் சொல்லும்படியான விஷயம் வீடு சொன்னால் ஒரு ஒரு நாயகமாய் ஓட உலகம் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பாணையர் என்பதிலே ஐஸ்வர்யங்கள் தியாக்யம் கைவல்யங்கள் தியாஜ்யம் என்ன இதையெல்லாம் விரோதியாகத்தான் காட்டியிருக்க அதற்கடுத்தபடியாக கொண்டவெண்டிர் ஆபாச பந்துக்கள் விடத்தக்கவர்கள் என்ன விரோதின்னு சொன்னா இதெல்லாம் தான் விரோதினா அகங்காரம் விரோதி மமகாரம் விரோதி அசேவிய சேவையானது விரோதியாக அமைந்திருக்கக்கூடியது அதற்கு அடுத்தபடியாக நாம் அபந்து சங்கமாக அமைந்திருக்கக்கூடியது அது விரோதியாக அமைந்திருக்கிறது இந்த உலக ஐஸ்வர்யம் ஆத்மாவினுடைய அனுபவம் இதெல்லாம் வேண்டாம் காட்டியிருக்க அடுத்தது உபாயம் வழ எம்பெருமான அடைவதற்கு வழிம்பெருமான் தான் பகவதேக உபாயத்தொத்தான் நோற்ற நாளிலும் அழ்வார்தான் சரணாதி பண்ணுகிறார் எப்படி சரணாதி பண்ணுகிறார்னக்கா நோற்ற நோன்பிலே ஆறாவும் மனை நோக்கு நல்லீர் பிறந்தவாறும் நோற்ற எனக்கு கைமுதல் இல்லை என்று சொல்லி ரணாகதி பண்ணுகிறார் நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் உன்னை அடைவதற்கு உறுப்பாக என்னிடத்திலே ஒரு கை முதலும் இல்லை என்ன வானமாமலையிலே சரணாகதி அதற்கழுத்தபடியாக திருக்குடந்தையிலே சரணாகதி களைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகள் மத்திலே அனநகதி சொல்லி சரணாகதியாக அமைந்திருக்க கூடியது இது திருக்குழந்தையிலே சரணாகதி ஆறாவதே என்னும்படியான விஷயம் அதற்கடுத்தபடியாக மானே நோக்கு நல்லீர் வைகளும் மெலியா என்ன திருவல்லவாழிலே சரணாகதி ஆழ்வாருடைய பக்தி பாரவசியம் ஆக பக்தி பாரவசியம் அபாரமான பக்தி பரவசப்பட்டு கிடக்கிறேன் அதனால தேவரீரிடத்திலே நான் அடைவதற்கு உறுப்பாக ஒன்னையும் பண்ண வளர்ந்தைகி போது காட்டூடியது பிறந்துலகம் காத்தளிக்கும் பேரருக்கண்ணா சிறந்த குணத்தால் உருகும் சீலத்திறம் தவிர்ந்து சேர்ந்து அனுபவிக்கும் நிலை என்ன அந்த இடத்துல விபவாவதாரத்திலே சரணாகதி என்று காட்டக்கூடிய அந்த எம்பெருமானை உபாயம் காட்டியிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக பலன் எது பலன்னா அவனானந்தத்துக்காக பண்ணும்படியான கைக்கரியம் அவன் ஆனந்தத்துக்காக பண்ணும் கைங்கரியம் எம்மா வீட்டில் தனக்கேயாக உனக்கேயாக சொல்லலாம் திருமானுடைய திருமுக பார்த்தால் எங்க போக்கியதா புத்தி தனக்கு வந்துருமோன்னு நினைச்சுண்டு ஆழ்வார் திருமுக மண்டலத்தை திருப்பிண்டு தனக்கேயாக எனக்கே ஆட்சை எனக்காட்சை இல்ல எனக்கே ஆட்சை எக்காலத்துமென்னு என் மனக்கே வந்து இடைவேடி நீ மன்னி தனக்காக என கொள்ளும் கிடையாது தனக்கேயாக இந்த தனக்கேன்றது ரொம்ப பெருமை இருக்கு என்ன பெருமைன்னா ஒருத்தருக்கு ஒரு திரவியத்தை கொடுக்கறோம் இந்த பொருள் உனக்கு அப்படின்னு சொன்ன இன்னொரு நாளைக்கு நான் கேட்டு வாங்கிப்பேன் அப்ப எனக்கு இருபதாவது கொடுக்கணும்னு அர்த்தம் கூடவே இருக்கு இந்த பொருள் உனக்கு இது உனக்கு இது உனக்கேன்னு சொல்லிட்டா நான் எந்த நிலையிலையும் திருப்பி வாங்க மாட்டேன் ததுதாமி புனஸ்துப்யம் பரதாழ்வான்னு சொன்ன உனக்கே அப்போ தனக்கே யாக நான் மீண்டும் என்னுடைய ஆனந்தத்துக்காக இல்லை அவன் ஆனந்தத்துக்காகவே நான் என்று சொல்லும்படியான விஷயம் அதுதான் எம்மா வீட்டிலே சொல்லக்கூடியது அந்த கைங்கரியம் ஏதோ ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் கைக்கரியம் பண்ணிட்டா அவனுக்காகவே கைங்கரியம் பண்ணிட்டேன் இந்த ஒரு பத்து நிமிஷம்னு சொன்ன இல்ல ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி சர்வதேச சர்வ கால சர்வாவஸ்தர்களிலும் அந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டும் காட்டினார் அந்த கைங்கரியம் பகவான் அளவோடு நில்லாமல் பாகவதர்கள் அளவும் பரியவசிக்க வேண்டும் நெடுமார்கடிமை செய்வேன் போல் அவனைக் கருத வஞ்சித்து கொடுமாவினையேன் அவன் அடியாரடியே கூடும் இதுவல்லால் விடுமாறென்பதென்னந்தோன்னு காட்டினார் அப்படி கைங்கரியம் பண்ணுகிற பொழுதோ அவனுடைய ஆனந்தம் முக்கியமே ஒழிய அதுல என் ஒந்தன் திருவுள்ளம் இடர்கெடுந்தோறும் நாங்கள் வியக்க இன்பொருதும் எம் பெண்மையாத்தோம்னு சொல்லும்படியாக எம்மா ஒழிவில் நெடு வே என்னும்படியான நாலு திருவாய்மொழிகளிலே அற்புதமாக காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஆக இப்படி பார்க்கிற பொழுது இந்த அஞ்சர்த்தம் அடுத்தது இந்த அஞ்சர்த்தம் முக்கியமா திருவாய்மொழிக்கு அஞ்சர்த்தம் இல்லை ரெண்டு அர்த்தம் தான் மொத்த மூணும் இதுக்கு சேஷம் ரெண்டு அர்த்தது உபாயம் உபயம் மார்க்கலன் என்ன இது ரெண்டுதான் முக்கியம் எப்படி தெரியுது ஆரம்பம் அருளினன் இருக்கு வீடு பெத்தேன்னு இருக்கு சொன்னபடியாலே அந்த அருளினு சொன்னா அவனுடைய அனுகிரக விசேஷம் உபாயம் அதுக்கு என்ன பலன் சாம்ராஜ்யம் பரிபூர்ண பிரம்மானுபவம் பகவத் கைக்கல்யம் பலன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இரண்டாவதாக அர்த்தம் காட்டினார் இந்த ரெண்டுலையும் கூட ஒன்னுதான் பிராபியம் தான் முக்த லட்சண விற்பின்னு காட்டுற முக்த லட்சண விற்பின்னா மோட்சடைந்தவர்கி மோட்சமடைந்தவர்களுக்கு இலக்கணமாய் அமைந்திருக்கக்கூடிய விற்பி எதுன்னு காட்டப்படுகிறது என்றால் அற்புதமாக நாயனார் அற்புதமாக நடந்து காட்டுறார் மனோபால்கள் வியாக்கியானம் கண்டுகிறார் பத்மாஞ்சலி புடாஹிருஷ்டாக நமயித்தியேவ வாதினகா பரமபதத்தில் இருக்கக்கூடிய முக்தர்கள் என்ன நித்தியசித்தர்கள் என்ன அவள் எல்லாம் என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னால் கையை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கையை கூப்பி கொண்டிருக்கிறார்கள் பத்தாஞ்சலி புடாகா ஹிருஷ்டாகா அபாரமாக சந்தோஷித்துக் நமஹா நமஹா என்று சொல்லிக் மூணு விஷயம் ஒன்னு வணங்குகிறார்கள் முதல் விஷயம் விஷயமாக அமைந்திருக்கக்கூடிய சந்தோஷிக்கிறார்கள் அது இரண்டாவது விஷயம் மூன்றாவதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் விபன்யவகா ஸ்தோத் பண்ணுகிறார்கள் அர்த்தம் தத் விப்ராசோ விபஞ்யவோ ஜாகிரவாகும் சஸ்தமிந்ததே இந்த மூணும் தான் ஆழ்வார் தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம் ஆரம்பம் என்னன்னா தொழுது உயர்வர உயர்நலமுடையவன்யமனவன் மயர்வர மதிநலம் அந்நியமனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாவனவன் துயரர் சுடரடி தொழுதழன் மனநேன்ன தொழுதுன்னு சொன்னார் பத்தாஞ்சலி புட்டாகா அதுக்கு மேல தொண்டுகளித்து தொண்டுகளித்தேற்கு உம்பரன் குறை மேலே தொண்டு கழித்துன்னு காட்டிருக்காரோ களிப்பு சந்தோஷம் அது ஹிருஷ்டா பத்தாஞ்சலி புட்டாகா ஹிருஷ்டாகா அந்தி தொழும் சொல்லு பெற்றேன் வார்த்தா ஆழ்வாருடைய திருவாக்கு ஆரம்பம் தொழுதும் இருக்கு ேர் கும்பரின் குறை மேலை கொண்டுகளித்து அந்தி தொழும் சொல்லு பெத்தேன் அந்தி தொழும் சொல் நமயித்தியேவாதினஹா சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது இதத்தான் பிரபந்த ஐக்கார்த்தியம் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது நம்முடைய அஜ்ஞானத்தை நிவர்த்திக்கும்படியான ஞானம் அந்த ஜானத்தாலே கிடைத்திருக்கும்படியான பக்தி அந்த பக்தியை கொடுக்கக்கூடியவனான பகவத் பிரசாதாது அந்த எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷத்தாலே அஜான அந்த அஜான நிவர்த்தியானது ஞானத்தாலே கிடைக்கப்பெறுகிறது அந்த ஞானத்தை எம்பெருமான் கொடுக்கிறான் அதனாலே ஏற்படக்கூடிய பக்தி அந்த பக்தியினாலே அந்த பக்தியை கொடுப்பவனான எவ்வெருமானுடைய அனுகிரக விசேஷத்தாலே அருளினாலே நமக்கு கிடைக்கக்கூடியது வீடு பெத்தா என்று சொல்லும்படியான விஷயம் மயர்வர வீடு பெத்தா திருவாய்மொழியினுடைய ஆரம்பத்தை பாருங்கோ மயர்வரான்னு இருக்கு முடியறது வீடு பெத்தான்னு இருக்கு ஆக அஜான நிவத்தி பூர்வகமான அஜான நிவத்தி தரைவற்றாய் அமைந்திருக்கக்கூடிய ஞான பூர்த்திக்கு அனுகுணமான பக்தி அமைந்திருக்கிறதே அந்த பக்தி பிரதனாக அந்த எம்பெருமான் அமைந்திருக்கிறான் எம்பெருமானுடைய பிரசாதம் அந்த பிரசாதத்தாலே மோட்சம் கிடைக்கிறது என்பதைத்தான் இப்படி காட்டியிருக்கிறார் ஆச்சாரியிலே பிரபந்த ஐக்கார்த்தியம் இந்த பிரபந்தத்துக்கு ஒரே அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியதுன்னா பகவத் அனுகிரக விசேஷத்தாலே மோட்ச லாபம் என்கிற அர்த்தத்தை காட்டியிருக்கிறார் ஆக திருவாயு மொழிக்கு என்ன அர்த்தம்னா முதல்ல ஒன்னு பிராப்தியமான மோட்ச லாபம் ரெண்டு பிராபிய பிராபகம் மூன்றாவதாக அமைந்திருக்க கூடியது அஞ்சர்த்தங்கள் ஆக அஞ்சர்த்தம் வச்சிருந்தாலும் சரிதான் ரெண்டு அர்த்தம்னு வச்சுனாலும் சரிதான் ஒரே அர்த்தம்னு வச்சுட்டாலும் சரிதான் அப்படிப்பட்ட அர்த்த இதுதான் திருவாயுமொழிக்கு சாரமாக நம் போர்வர்கள் காட்டிக் அர்த்தம் இந்த அர்த்தவிசேஷங்களை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியாக ஸ்ரீமத்வேத மார்க்கப் பிரதிஷ்டாபாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான சதாபிஷேகம் கண்டள்ளும்படியான ஸ்ரீ சுவாமியினுடைய நியமனம் அந்த நியமனானுகுணமாக விண்ணப்பம் பண்ணினேன் அநேகமா ரெண்டு மாச காலமாக அடியான் எங்கேயும் உபன்யாசமே சொல்லல அடியனுடைய சுவாஸ்தியம் கொஞ்சம் கெட்டிருந்தது முதல் உபன்யாசம் தேவப்பெருமாள் திருவடி வாரங்கள்ல அடுத்த உபன்யாசம் வார்த்தசாரதி திருவடிவாரங்கள் அமைந்திருக்கக்கூடியது ஆக யகா ஆத்மதா பலதான்னு சொல்லும்படியாக ஆக மேலும் மேலும் அடியனுடைய சுவாஸ்தியம் சரிப்பட்டு வர வேண்டுமாக இந்த வார்த்தசாரதி எம்பெருமான அனுகிரகம் பண்ண வேண்டும் அதனால நீங்களெல்லாம் இந்த எம்பெருமான இடத்துல புருஷகாரம் பண்ண வேண்டும் என்று உங்களுடைய திருவடித்தாமரங்களிலே கொண்டு இப்படி